வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் திங்கமுகாசுரன் வதைப்படலம் ஆறாம் நாள் சிங்கமுகாசுரன் வதை நிகழ்ந்ததாகும் என் நலும் ஒற்றர் கேளா இறைவனை இறைஞ்சி ஏகி முந்தி உத்தரத் தளக்கர் நன்னி மன்னகற்பகுந்து கடந்து மந்திரத்துட்புக்கு சென்னியாயிரம் கொண்டுள்ள சிங்கமா முகவர் கண்டார் கழித்தனர் மகிழ்ந்து தூதர்கான் முறை வணங்கி நிற்ப அளித்திடும் அரசின் வைகும் அறிமுகன் வந்ததென்னை கிளத்திடுவீர்களென்ன கேடிலா அவுணர் மேலோன் விழித்தனன் ஐயன் இன்னை விரைந்தனை வருக வென்றார் சரத்தினும் கடியவர் இணைய சாற்றலும் அரித்திரல் முகத்தவன் வினவியாயிடை விருத்தம் உண்டேல் அது விளம்புவீரியனா உரைத்தனன் நன்றி என ஒற்றற் கூறுவார் நும்பியை வரையொடு நுதிகொள் வேலினால் அம்புவி வரைப்பில் வந்து அட்ட கந்தவேள் நம்பதி முன்னவர் நகர் வந்து எய்தினான் செம்பது மண் முதல் வந்திடும் எல்லை போய் மலைந்து பைப்பயந்தி கொள்ளமைச்சரும் சிறாரும் பொன்றினார் உய்தனன் இரணியன் உதவி ஓடினான் எந்த இருந்தனன் புதுமை ஏதென்றார் தொழுந்துணை கையுடை தூதர் இன்னம் மொழிந்தது முனிவும் மானமும் அழுந்திடு துயரமும் ஆகமும் பொழ்ந்திட எழுந்தனன் அவுணரோடு ஏகல் மேகினான் முன்பு கடையுறா மொய்த்த தூதரை என் பெரும் சேனையை கொணர்தி ஈண்டன தென்புலக் கோமகன் ஒற்றிற் செப்பலும் மண்பெரும் தானைகள் வல்லை வந்தவே தூசி கொள் நாள் படை சேர்தலும் ஆசுரும் அறிமுகத்து அண்ணல் கண்புரி பாசனற்றேறினான் பேரொலி செய்த பிறகு பூக்கை சேர் காரொலி செய்தன கண்டை ஆர்த்தன தேரொலி செய்தன தெளித்த சில்லியே முரண் துடி சல்லிகை முரசம் காக்களம் உருட்டுறு சுறிமுகம் உடுக்கை துந்துவி திரட்டுரு தண்ணுமை திளையாதிகள் இரட்டிய கேதனம் எங்கும் ஏண்டிற்றே தழங்குரன் மால்கறி புரவித்தானவர் அழுங்குரு தேர்நிறை அணிகம்பானமே வழங்குரு நெறியதா வலிதிற் சென்றன முழங்கில பெயர்கில முகில்கள் அஞ்சியே ஏ இது தன்மையின் நீண்டு தானைகள் பாயின சென்றிடப் பரிதி போல் ஒளிராயிரமௌலியன் அவுணர் நாயகன் சேயுயர் விசிம்பினில் எழுந்து சென்றனன் கண்ணல் ஒன்று அளவையில் ககனத்தாற்றினால் சென்னிகள் பல உடைச்சிய மாகன் மன்னவன் உரைத்தரு மகேந்திரப் புறந்துன்னினன் வெறுவியே சுரர்கள் ஓடவே அடைத்தலை நீங்கிய அம்பொன் கோகர் கடைத்தலை வந்தனன் கனகத்தேர் ஒரீ படைத்தலை மன்னவர் பரவ உள் புகா கிடைத்தலை மேயினன் கெழுமுசூரவை அரசியல் புரிந்திடும் அவையை நண்ணிய முரண் நுறு சிங்கமா முகத்தன் முன்னவன் திருவடிமலர்களில் சென்னி தீண்டுற பரிவொடு வணங்கினன் தொழுத பாணியான் வணங்கிய தம்பியை மலர்கை தொட்டெடா இணங்கியமார் ஒரு திருகப் வேலினாய் நினைது செம்முகம் உணங்கியால் என்றான் என்னும் அவணர்கோன் இளையவன் தனை முன்னுரையிறுத்தியே முரணின் மேலையோய் என்னிடையுற்றனை இசைப்பன் கேள்யனா அன்னவன் உணர்வகை அரைதல் மேயினான் அன்று நீ போந்தபின் அயில் கொள் வேலினால் மரன் என்பவன் தன் துணை சேனையும் இன்னகர் சென்றவன் சேனைகள் மலையமைந்தர்கள் இத்தன அமைச்சனும் இறந்து போயினான் அற்றன தானையும் ஆடகப் பெயர் உற்றவன் இருந்தனன் உதவி ஓடினான் பொங்குளை அறிமுகப் பகுதி இன்னதால் சங்கையில் படையொடு சமரின் ஏகியே அங்கு அவன் வலியினை அடர்த்து மேழுதினை விழித்தனில் வெஞ்சினாரிமுக வீரன் தேர்வுரா நெஞ்சினில் ஆகுலம் நிகழ செஞ்சரண் வீழ்ந்து நின்று இதனை செப்புவான் மல்லல் அம்புயம் உடை மைந்தர் தங்களை தொல்லையில் அமைச்சரை சுற்றோர்களை எல்லவர் தம்மையும் இழந்து வைகினாய் புல்லிது புல்லிதுவும் புந்தியண்ணமே மூலமும் முடிவும் இல்லாத மூர்த்தியை பாலன் என்று எண்ணினை படுவது ஓர்ந்திலை ஆலம் மது ஆனதே ஐய என் மொழி மேலையின் விதியை யார் வெல்லும் நீறினார் சென்றிடுப்பு நலினைச் ி ஏகியே எண்ணலெனத் துன்றிய குழுவெலாம் துடைத்து நுங்கியே நின்றிடுகின்றன நீயும் காண்டியால் கந்தனா முருவனை கடக்கப் பெற்றிடின் வந்து உனைக் காண்பனால் மற்றது இல்லையேல் அந்தம் அது அடைவரால் ஆறும் ஐயனி புந்தியின் நினைந்தன புரிதியால் என்றான் என்று கை பின் இறையும் அவ்விடை நின்றிலன் விடை கொடுநிறுதன் ஏகியே துன்றிய தானைகள் சூழமற்று அவன் ஒன்று தன் மந்திரத் துறையுள் எய்தினான் போனகமேறுவும் புடையில் சூழ்வரும் ஊ நெனும்பறைகளும் உலப்பில் சோரி நீர் தேனொடுப்பால் தயிர் தேரல் ஆதிகள் ஆன பல்கடல்களும் ஐரல் மான்மதம் வாச நீர் தோய்ந்து மிளைச்சுகின்றன காசினி வரைப்பெலாம் கந்தம் சூழ்த்தர களைந்தனன் பழையன கவினப் பூண்டனன் வளன் தருகின்றதோர் யானர் மான்கலன் மிளிர்ந்திடு தினகரர் புனரி வீழ்ந்துழி ஒளிர்ந்து உடன் பலகதிர் உதிக்கு மாறுபோல் படித்தவிர்ப் பருப்பதம் 10 நூற்றினின் முடிதொருமிளம்பிறை முளைத்த வாறுபோல் நெடுமை கொள் அறிமுகன் நெற்றி தோறும் வெண்பொடிதனை அணிந்தனன் புனிதமாகினான் தண்டமும் நேமியும் சங்கரன் கொண்டதோர் சூலமும் குலிசமே முதல் அண்டர்தம்படைகளும் அன்னை ஈந்திடு தின்திரல் பாசமும் செங்கை பற்றினான் கதிகள் படைகளும் காண்டாயிரம் பரிகள் பூண்டதோர் மணினிடும் தேரில் ஏறினான் தந்திர தலைவரும் தனையர் யாவரும் சிந்துரத் தொகுதியும் தேரும் மாக்களும் இந்திரப் பெருவளம் யாவும் சூழ்தர மந்திர திருநகர் வாயில் எழுதினான் மேற்படுகரி வெம்முகவீரன் மார்படுகோ நகர் வாய்தலின்மேவ நாற்படையானவும் நன்னினவெம்போர் ஏற்புடை வெள்ளம் இலக்கம் மதன்றே வானவர் ஏற்றமும் மன்னவர் வாழ்வும் தானவர் இன்னும் நீக்கிய தக்கோர்வூனமில் செய்கையர் ஒள் ஏறி உண்ணும் காணம் எனப் புலிகாட்சியின் மிக்கோர் கார் பயில்கின்ற கருத்தினர் காமன் கூர் பயில்கின்ற கொடுங்கனை உண்ணும் மர்தொழில் செய்தே மார்பகமன்றிவடுப்புனை எண்ணமில் தொல் உயிர் யாவும் அலைக்கும் அண்ணலை அன்னவர் ஆறழல் காலும் கண்ணினர் வார்கழல் கட்டிய தாளார் விண்ணினை ஏனும் விழுங்கவும் வல்லோர் நேருதிர் என்ற எதிர் நேர்ந்தவராக கூர் நுதிவேல் கொடுக்கூறு படுத்து பேருதிரம் தசை பெய்து நிரம்பா வாரதி என்ன வகுத்திடும் யார் தண்டம் அழுப்படை தட்டை முசுண்டி பிண்டுயற்கொள் சிலைவேல் எழுநாஞ்சில் என் பல்படை யாவையும் ஏந்தி அண்டம் உடைந்து அதிரும்படியார்த்த அந்தரம் மாமுகிலாம் என ஆர்க்கும் தந்திகள் உந்திகளாய் உலைவைக் கதிகொண்டு முந்திய தூசியின் முன்னுறுகின்ற வேலையதன்னாடிய வன்னி கோலமதுகான குரங்குள் பதத்த கால்விசெய்கொண்டன கந்துகராசிமால் ஒரு பூழியின் வான் புவி செய்வ சூழ்வரு தேரிடை துன்று பதாகைக் கால்வரு கோனு உதிர்கார்முகுந்தி போழ்வன வாடூரு பூந்துகிழங்கண் ஆழ்வரு பூழை அடைத்த நன்றே வரம் கெழு சூர் துணை மாய்ந்திடுமென்றே உரம் கொடுமுன்னம் உணர்ந்தன கொல்லோ துரங்கம் அழுங்கின தோல் புலம்புற்ற இறங்கின பல்லியம் ஏங்கின தேர்கள் கட்புலநாசி கவின் செவிதுன்ன பட்டன புழி அற்றே ஒட்டலர் விண்சல ஒட்டலரென்னா விட்டனர் தூக்கம் விரைந்தனர் வெய்யோ தேரினர் ஓர் பலர் திண்திரல் வாசி ஊருனர் ஓர் பலர் ஓங்கிய வேழம் பேருனர் ஓர் பேரடல் கொண்டு பாறினர் ஓர் பலரால் படை மன்னர் துங்கமில் சூர்த்துணை தொல்படை மன்னன் அங்கவன் என்ன அரித்தலை கொண்டான் மங்களமாயவள் மாமகன் ஆடல் சிங்கன் எனப்படு சீர்பெயர் உள்ளான் போர்படை கொண்டு புறம்படர்கின்ற தேர்ப்படை காற்படைச் சிந்துரம் வாசித்தார்படை கொண்டு தடங்கடல் என்ன ஆர்ப்படை நெற்றியனாகியகன்றம் உடுக்கை தாளம் வழிப்படு தண்ணுமை தக்கை காலம் பலம் புரி கைத்துடி ஆதி யாளிமுகன் முன்னளப்பிலார்பியதால் அமரைதனையாமும் ஏகுதும் உண்டி எமக்குளதென்னா மாகநெருங்கின வன்கழுகு ஈட்டம் காகம் வருந்திய காளிகள் கூழி ஆழியை ஒத்து உயரம் பொத்தேர்களில் ஆழியை உண்டழு புயல் வந்தார்த்தன ஆழிய நிலத்து உருண்டு அழுதியோவெனா ஆழியை வினவியே அமர்தல் போலுமால் இவ்வகை சேனைகள் யாவும் ஏழ்பெறும் பப்பமும் ஒரு வழி படர்ந்ததே என அவ்வையில் போன் திடே தெவ்வளும் ஆவிகொள் சீய முகத்தோன் பேரணிகொடு பேர்திடல் திடல் காணு வாரிச மேலவன் வாசவன் வானோர் ஆறும் பெரியனர் அச்சமடைந்தார் செய்ய சிந்தை வியர்த்தே மெய்யல சுற்றிட மேல் துகில் ஐயுரும் எல்லையிலாக இறைப்ப ஒய்யனையா வரும் ஓடினர் போனார் ஆவது ஓர் பாசறை ஆலையவைப்பில் தேவர்கள் ஈண்டு ஒரு சிற்சபை தன்னில் மேவரு வேல்படை விண்ண வன்முன் போய் பூவடி தாழ்ந்து புகன்றிடுகின்றார் ஆயிரமான அகந்தலை கொண்டான் ஆயிரம் ஆயிரம் அங்கை படைத்தான் ஆயிரம் ஏற்படும் அண்டமும் வென்றான் ஆயிரம் நெஞ்சில் எவர்க்கும் நினைப்பரிதாகும் வஞ்ச மும்மாயையின் வன்மையும் வல்லோம் எஞ்சலில் வன்மையன் இவ்வுலகெல்லாம் துஞ்சினும் ஆறுயிர் துஞ்சுதல் இல்லோன் ஓங்கல்யினங்கள் உபாத்தொகையினாக பாங்கு அமராமை பறித்திடல் மாற்றி ஈங்கு உலகங்கள் எவற்றையும் ஓர் நாள் ஆங்கு ஒரு செங்கையில் ஆற்றிய தொல்லோ பாந்தள் புனைந்த பராபரமூர்த்தி ஈந்தது மாற்றலர் எல்லை இலோரை காய்ந்துயிர் உண்டு கரை பெரு நீத்தம் என் திசை மேதினி ஏனை விண்தலமன்னதன் மேல்படும் எல்லை அண்டமனைத்தும் ஓர் அங்கையில் வாரி உண்டு உமிழ்கின்றதோர் வன்மையும் உள்ளோ தூக்கு ஒரு பால் வலி தூங்குறவோர்பால் மேற்கு கோலனமே தினிப்பாங்க தேக்கெரி வேலைகள் சிந்தி விசும்பில் தாக்குறவே நடை தாளான் தண்டம் இது என்று தருக்கின் எடுத்தே அண்ட கடாகம் அதன் புடை மோத நுண்டுகளாதலும் நொய்த் இதுவென்றே விண்தொடுமேருவை மீளவும் வைத்தோன் மாசரு நேமிவடாது புலத்தின் ஆசுரம் எனும் அகன் பதி வீசிடின் எவ்வுலகத்தையும் வீக்கும் பாசம் இரண்டு பறித்திடுகையான் தூங்கமதாகிய சூர்துணையானோன் அங்கவனில் பெரிதாற்றல் படைத்தோன் நங்களின் நங்களை நாளும் நலித்தோன் சிங்கமுகாசுரனாகிய தீயோன் அந்த மிலாவணி கக்கடல் சூழ வெந்திரலோடு வியன் சமராற்ற வந்தனன் மற்றவன் மண்ணுயிர் மாற்றி எந்த அளித்தருள் எங்களை என்றார் அன்னதை ஓர்தலும் ஆறு முகேசன் தன் நின்றெடுத்தம் வாலிய தேரை முன்னிவன் உய்குதி என்று மொழிந்தான் தீட்டிய வேல்படை செங்கை படைத்தோன் மாட்டுற நின்ற வயம்புனைபன் கேட்டனன் எந்தை கிழியின முன்போய் தா துணை வீழ்ந்து இது சாற்றுதல் உற்றான் தன் நிகரற்ற செயன்னு தானைகள் மொய்த்திடையான் போய் ஒன்னலன் ஆவியை உண்டு இவன் மீழ்வன் என்னை விடுக்குதி எந்தையை என்றான் ஆண் தகை மூறலொடு அம்மொழி கேளா மாண்டிட வந்திடு மாற்றலன் வெம்போர் வேண்டினை நன்று விடுத்தனம் முன்னி ஈண்டு உளத்தானையொடு ஏகுதி என்றான் என்ற லும்பீரன் எழுந்து கை கூப்பி வென்றிகொள் சாரதர்மைக் கிளை சூழ மன்ற மகன்று மணி கடை நண்ணி ஒன்று தன் மாளிகை ஊடு நேர் முகமான நிசாசரர் தம்மேல் கூர்முகவாளி குனிப்பில கோடி முகமாய் உலவாது உமிழ்நீரால் கார்முகம் ஆயதுவோர் கார்முகம் கொண்டான் போது உரள் அங்குலி புட்டில் செரித்தான் கோதை அதோன்று கொடுங்கை பிணித்தான் ஏதமில் சாலிகையா கை நிட்டான் மேதகு தூணி வெறி மிக்குவுரு தெய்வபியன் படை முற்றும் தொக்குரவே கொடு தும்பை தரித்து செக்கரின் பிஞ்சிய செய்யது ஓர்வையம் புக்கனன் வல்லை புறம் கடை வந்தான் என் மர் இலக்கர்கள் இச்செயல் காணா வண்மை தரும் படை மாற்றி எய்தி திண்மையுறும் தம தேர்களில் ஏறி அண்மினர் ஆர்ப்போடு சூழ்ந்தார் மேல் நிகழாயிரம் வெள்ளமதாகும் சேனையெழுந்து செறிந்து பிறங்கள் வானுயர்தாறு பயப்படை பற்றி தானவர் கேசரி தன்புடை வந்த எரிந்தன பல்லியம் ஏண்டிய தானை செரிந்தனமான் கொடி செற்றின பூழி அறந்தலை நின்றவனன் அது நோக்கி பரந்தலை ஒல்லை படர்திடல் புற்றா ஆரம்பியப்புறம் ஆயிர தானே படைக்கிறையானோர் சாரு கேளிர்கள் தன்னொடு செல்ல வீரனடைந்த நன் வெஞ்சமர் எல்லை ஆனதோர் காலையில் ஆளறி வெய்யோன் வந்து செறிந்தது பூதர் தானையும் அங்கு எதிர் சார்ந்தது கங்கை வானதி சேர்த்தரும் பாரதியே போ கோடு புலம்பின கொக்கரை ஆர்த்த மோடு கொள்பேரி முழங்கின பீலி காடு தழங்கின கண்டை கலித்த ஆடு பதாகைகள் ஆர்த்தனன்றே தேரொலி செய்தன திண்திரல் மாவின் தாரொலி செய்தன தந்தீனிட்டம் பேரொலி செய்த பெருங்கடலோடும் காரொலி செய்திடு காற்றியதென்ன அந்த வேலையின் முருகவேல் தானையோர் அணுகி முந்து வெஞ்சமர் முயன்றனர் அது கண்டு முனிந்து சுந்தரம் திகழ் சிங்கமா முகன் படை தொல்லோ தந்தி தேர்ப்பரி அணியொடும் போர் செய்ய சார்ந்த தண்டமோச்சினர் கணிச்சிகளோச்சினர் தடக்கை வீசினர் தோமரம் பெய்தார் கொண்டலாம் என தனித்தனி வார்சிலை குனித்து துண்டவெம் கணை துறந்தனர் தானவத் தொகையோர் விரைகள் வீசிய மலர்த்தரு வீசிய வின் தோய் வரைகள் வீசிய தண்டெழு வீசிய மழுவின் நிறைகள் வீசிய நேமியின் திரைகள் வீசியதாமென்தம் சேனை வரங்கள் சிந்தினர் வன்மைகள் சிந்தினர் வயத்தாள் கரங்கள் சிந்தினர் புயமலை சிந்தினர் கலன் சேர் உரங்கள் சிந்தினர் மணிமுடி சிந்தினர் உருளும் சிறங்கள் சிந்தினர் அவுணரும் பூதரில் சிலரும் என தனித்தனி இகல் செய்யும் மறவோர் கருதியேயடும் களத்தினில் அவருடல் காலும் குருதி ஓடியே எங்கனும் பரத்தலில் கொடுந்தேர் பருதி ஓடிய குடதிசை நிகர்த்தது படியே கொலை செறிந்திடும் பூதரும் அவுணரும் கொடும் போர் நிலை செறிந்திடு களத்திடைநீடு சென்னீரின் அலை செறிந்தவும் செறிந்த நாடுகளே வரத்து மலை செறிந்தன செறிந்தன கழுகுடன் வெப்பு வெள்ளமும் கணத்துளாரும் தர்பமுடு எதிர்ந்து இவ்வாறு சமர் புரிந்திட்டல்லை வற்புடன் அவுனன் தானே மல்லர் வந்தடப்ப மாய்ந்து முற்படுகின்ற தூசிப் பூதர்கள் முறியலுற்றார் செல்லுரள் பகுவாய் வீரர் சிதைந்துழிப்பூதர் தம்முட் கல்லுரள் மொயம்பில் சிங்கன் தண்ட தண்டமேந்தி பல்லுறு தலைகள் சிந்தப்படிமிசை வீட்டிப்பானாள் அல்லுறு மதிபோல் நேரும் அவுணரை அடர்த்துச் சென்றான் அங்கு அவன் செல்லும் வேலை அவுணரில் ஒருவன் நேமிசங்கொடுதரித்தோன் அன்னான் தசமுகன் என்னும் பேரோன் எங்கு நீ போதி நில் என்று எதிர் உறச் சென்று வாகை செங்கைவார் சிலையைக் கோட்டித்திருந்து நாணொலி செய்திட்டான் விட்டனன் மழையென விசிகம் ஆங்கவை பட்டிடத் தண்டினால் படியில் வீட்டியே அட்டு பூந்தாரினான் அடியொன்றால் அவன் இட்டதோர் கவசமும் இருத்து நீக்கவே கூற்று உர்தசமுகன் கொடியாவியை மாற்றுவன் இவன் என வலிதின் ஓர்கதை ஆற்றலின் விடுத்தலும் அரியின் பேரினான் ஏற்றனன் மார்பு தண்டிற்று வீழ்ந்ததே வீண்டது நோக்கியே வீர கடுவின் வெம்மை போல் மேல் ஒரு கணிச்சியை வீரன் செங்கையின் பாலுரு தண்டினால் படியில் வீட்டினான் நீக்கினன் கணிச்சியை நெடியது ஓர் கதை போக்கினோடு போர் செய்கின்றவன் தாக்கணங்கு அமர் சிலை தன்னை சின்னமே ஆக்கின உணர்கள் அலக்கன் எய்தினார் சீலமில் தசமுகன் சேர்த்து காய்கனல் கோலமதாகிய குந்தம் ஒன்றினை ஆலமதன விடாரியின் பேரினான் மேலுற வருவதை விரைந்து நோக்கினான் பூங்கழல் புனைகழல் பூதநாயகன் ஆங்கது காலை ஓராழி மாப்படை ஓங்கிய பரிதி போல் உருட்டினோ பாங்குரு சாரதர் பலரும் போற்றவே விடுத்திடுகின்றது ஓர்வேளை ஆழி போய்படுத்தது பதகன் தண்டம் ஒன்று எடுத்தது வீசலும் இமைப்பில் எய்தியே அடல் புனை கழலினான் ஆகத் துற்றதே ஆக மேல் அடைதலும் மேல் கொண்டு செஞ்சோரி சோர் மாகம் மேல் செம்புண மாறிடு மே விளங்கினர் அரும்த்தலும் விந்துன்றான் ஐந்திரு தலையுடை அவுணன் மாய்தலும் தந்திரா உணர்த்தம் தானே யாவையும் கந்தடு தோளுடை கணங்கள் மேற்செலா முந்துரு பேரமர் முயல்வதாயினார் அவ்வழி இலக்கரில் அனகன் என்பவன் மை வழி சிந்தையன் மடித்த வாயினன் கைவழிவில் கடியன் சேனையை எவ்வழி போதீரென்றெதிர்ந்து தாக்கினான் வெலக்கரும் வில்லுமிழ்வெங்கண் வாழியால் அலைக்குணராகியே அடல் செய்மள்ளம் தலைக்குவை சிந்தியே தலையில் வீட்டியே கலக்கினன் திரைக்கடல் கடைந்தமால் என்ன ஆடியல் தானையானகன் என்பவன் சாடினன் திரிதலும் தகுவர் யாவரும் ஓடினரன் அதை உறுத்து நோக்கினான் பீடுரு துன்முகன் என்னும் பேரினான் தன் முன் ஓடிய அவுணரை நோக்கி நீர் தளரேல் மின்மினி குளம் கதிரினை வெல்லுமோ வெகுகுளின் என் முன் நிற்பரோ பூதர்கள் செரு தொழில் இழந்தார் நின்மின் நின்மின்று உரைக்கவும் இரையும் நின்றில தானை பட்டன நோக்கினுன் தழல் மேல் ஆனை பட்டன முனிந்தனன் பூதர் கலந்தோ சேனை பட்டதென்று அலமரக் குனித்தனன் சிலையை சோனை பட்டனவாம் என வடிக்கணை சொறிந்தான் சொரிந்த காலையில் பூதரும் பேரமர் தொடங்கி விரிந்த வெற்பொடுதருக்களும் படைகளும் விடுப்ப சிற்சிலும் சிலவால் நெருந்து போயின சிற்சில எதிரியது வருடும் யானே மாறு கொள்வதும் தனிமையில் அறிதன வலியோன் தருமையால் ஒவ்வொரு போதற்கும் நூறு நூறு ஊரு கொண்டு தாக்குற்ற நன் நொடிப்பில் ஆய காலையில் துன்முகன் வடிவமும் அடரும் தீயென கிழர் சாரதரு செரு செய்யும் ஏய கொற்றமும் நோக்கினன் விம்மினன் வெகுண்டான் மாயை கொல் என உன்னினன் வாகயம் கதிரோ மாற்றுகின்றது எப்படைக் கலமோ என மதியா தேற்றுகின்றதுவோர் செலுத்த காற்றின் முன் ஒரு பூளை கரப்ப கூற்றம் அன்னதுவோ துன்முகன் ஒருவனாய்க் கொதித்தான் கொதித்த துன்முகன் தன் பெருஞ்சிலையினைக் கோட்டி நுதித்தனிக்கணையாயிரம் ஒரு தொடை நூக்க மதித்து வீரன் தன் ஒரு பெருஞ்சிலையினை வாங்கி கதித்த நோன்கணை ஆயிரம் சிதறினன் கடிதில் ஆயிரம் சரத்தால் அவன் விட்ட கோல் அறுத்து தீயவன் தனிச்சிலையை ஏழ்வாளியால் சிந்தி மேயசாலிகை தன்னை ஓர் பகழியால் வீட்டி காயம் எங்கனும் அழுத்தினன் அளவை அழுந்திடுவடிக்கணையாக போழுதலும் எழுந்திடு குருதி நீர் இறைத்துச் சென்றிட கொழுந்தோர் கொடிய விழுந்தனன் மயங்கினன் விழுந்துளான் என ஊரிய குருதியன் உருகன் எய்துவான் தேரினன் ஒல்லையில் செருவில் நேர்ந்து மேல் ஈரினி வந்திடும் இருந்துய்வதே ஆரென உன்னினன் அமரு கஞ்சுவான் சிந்தையின் வழிபடல் செய்து மாயையின் மந்திரம் ஒன்றை மரபின் உன்னுரா எந்திர தேறினும் எழுந்து துன்முகன் அந்த ரத்த ஆற்றினால் அருவில் போயினான் ஆயின காலையில் அடல் வெம்பூதரில் தீயை முறுக்குறும் சீற்றத்தோர் சிலர் மாயையின் வலியினன் வஞ்சன் வல்லையில் போயினன் பற்றுதும் போதுவேரென்றார் ங்கு அது கேட்டிடும் ஆடல் வெய்யவன் ஈங்கு இது தவிர இகலு நீங்கினன் ஒருவனை நெருக்கி ஆறுயிர் வாங்குதல் புகழதோ வலியின் பாலதூ ஓடினர் தம்மையும் முற்றுத்தாழ் மலர் சூடினர் தம்மையும் தொழுத கையறார் வாடினர் தம்மையும் வலியிலோரையும் சாடினர் அல்லரோ நவை கண் தங்குவார் வீரரை அல்லறை வெகுழலீர் என பேரடல் பெய்யவன் பேச அன்னது காரியமே என கருத்தில் உன்னியே சாரதர் தொடர்ந்திடும் தன்மை நீங்கினார் அந்நேர்காணாளரிமாமுக அடல் பெய்யோன் இன்னே நம் தம் தானைகளெல்லாம் இரிவாகும் பின்னே நிற்றல்லாவது என்ன பெயர் குற்றே முன்னே சென்றான் போதரை நோக்கி முனிகின்றான் வந்தான் யாமே மாற்று தாறு சூழலும் வெற்பும் கொண்டேகி முந்தா நின்ற பூதர்கள் வெம்போர் முயல்கின்றார் மட்டாற் சிங்கமுகன் மேல் மதி தோய்வான் எட்டா நின்ற வெற்புழையாவும் எரிகின்றார் கணிச்சி வீசுற்றார் தொட்டார் சூலம் தண்டெழு நாஞ்சில் சொரிகின்றார் சொரியும் காலை தீயழ நோக்கி சுடர் வேலோன் எரியும் காலும் கால உயிர்ப்பை செல்லா கரியும் தீயும் போழியது ஆகும் ககனத்தே திரியும் மேலும் அப்படை செய்யும் செயல் இதால் அன்னோ அன்னோ நம்படையெல்லாம் அடல் முன்னோ செல்லாதீய உயிர்ப்பின் முடிவாமால் பின்னே செய்வது ஒன்றிலேயாம் பேரமர் செய்வது மேலான் இவன் என்றார் என்றார் பூதர் சீற்றம் விளைத்தார் யாரும் போய் குன்றாயங்கண் உற்றன யாவும் குழுவுற்ற வந்தாருக்கள் ஆனவும் மான்கை கொடுதொட்டு சென்றார்த்தார் சீயமுகன் மேல் செலவுத்தார் கை கொடுசாரத கணங்கள் ஆர்த்துவுடன் உய்குருவரையெல்லாம் ஒருங்கு சென்றிடார் திக்குள வரைப்பெலான் செறிந்து ஞாயிறு மீக்கதிர் வழங்குறும் விசும்பு தூர்த்தவே கல்லகத் தொகுதிகள் ககனம் தூர்த்துழி எல்லுடைச் செங்கதிர் இரவி மாய்ந்திட ஒல் என திமிரம் வந்து உரலும் நோக்கியே அல் என வெப்பின நிறத்தலுமரையவையவன் ஏற்படுமுன்னரே இரவி ஓடினான் அற்புதம் அற்புதம் அடைந்த தம்புயன் கற்பமென்றறிஞரும் கலக்கம் எய்தினார் போற்றலன் தன்மிசைப் பூதர் தூண்டிய மாற்றரும் பதலைகள் மலிந்து வான்படர் ஆற்றினை அடைத்தலும் அஞ்சி நின்றனன் காற்றினும் விரைந்து செல் கதிரின் பண்ணவன் ன்று காண உணரால் இடர் உழந்தனமன்றியும் பூதரிண்டு அடுக்கல் வீசினார் நின்றிடின் வருந்துதும் நிகழ்ச்சி தேரலாம் சென்றிடல் துணிவனத்தேவரோடினார் செருவலி வீரர்கள் செலுத்தச் சேன் படற் பருவரையிட இடை பயின்று சுற்றிய கருமுகில் உண்ட நீர் கான்று தம்பையின் உறும் இடியும் உகுத்து வீழ்ந்தவே வெதிர்படு சிலம்பினும் வழுக்கி வீழ்ந்திடும் அதிர் குரல் அறியினற்றை மலையறற்றியே கவிழ்வ காசிவன் செம்மலையறியன நோக்கித் தேம்பியே விம்மலை எய்தியே மரங்களில் பொதிந்த கேசரம் வெற்றி கொள்ளரிமகன் தொடையின் மேவின விட்டவர் தம்மை விட்டு ஏதிலார்த்தமை பற்றொடு கலந்திடு பறத்தை மாத்போல் எரிந்திடுவரைகள் தம் தம்மில் எட்டிட செறிந்திடு தீங்கனல் சென்றதிக்கலாம் பொறிந்தன புகைந்தன பொரிதல் உற்றன மறிந்தன உலந்தன மண்ணுயிர் தொகை ஆயின பூதர்கள் ஏயின குன்றமும் தருவும் ஏகியே சீயமா முகமுடை செல்வன் சேர்ந்தனன் தூயவன் கைலையைச் சூழ்ந்த கொண்டல் போல் செடித்தலையினரில் திகழும் ஆயிரம் முடித்தலையான் விசைப்பட்ட இற்றில போழி ஆய்தில படித்தலம் வீழ்ந்தன நொய்யபான்மை யால் துன்னற்பட்ட குன்றவையுஞ்சூர் துணையானோன் மின்னற்பட்ட மெய்யிடை பட்டே வெற்பின் கட் பன்னற்பட்டதாமென வீழ்கின்றது பாரா பட்டார் ஏங்குற்றார் சீலம் புக்க பாரிடர் வெம்போர் செயல் காணு கோலம் புக்க தேரிடை நின்றான் குப்புற்று பூதர்கள் தம்மை நலிதற்கோர் ஆலம் புக்கால் என நடந்தான் அடல் செய்வான் பார் மேலெற்றும் சிற்சிலர் தம்மை பகை விண்ணோர் ஊர் மேலேற்றும் சிற்றிலர் தம்மை உயர் பானு தேர் மேல் எட்டும் பற்றா நிற்கும் சிலவரை மூறல் பகுவாயில் குற்றா நிற்கும் சிலவரை வாரி குழுவோடும் சுற்றா நிற்கும் சிலவரை அண்டச் சுவரின் கண் எற்றா நிற்கும் சிலவரை அள்ளி எறிகிற்கும் புண்டரிகன் கண் சிலவரை வீசும் பொரு செங்கை தண்டரதன் கண் சில வரை வீசும் சதவே அகிலம் திசையின் கண் சில வரை எரி வைப்பில் பலர் தமை வீசும் வானத்தில் காலறி பலர் தமை வீசும் கரை தேர்ந்த வேலைகள் முற்றும் பலர் தமை வீசும் வியன்மிக்க ஞால அனைத்தும் பலர் தமை வீசும் நனி தூர்க்கும் சிங்கம் கொண்ட மாமுகன் வீசும் செறிவாலே தூங்கம் கொண்ட பார்முதல் விண்ணின் துணையும் தான் எங்கும் பூதமாயின் அம்மா இது கொண்டோ அங்கலாம் பூதமதி என்றார் அறிவுள்ளார் மிதித்துக் கொள்ளும் சிற்றிலர் தம்மை மிசை உந்திப்பதத்திற்கொல்லும் சிற்சிலர் தம்மை படிவத்தை சிதைத்துக் கொள்ளும் சிற்றிலர் தம்மை செல்லென்ன உதைத்துக் கொல்லும் சிற்றிலர் தம்மை உளவுற்றே சிற்ற்சர் சென்னி விரல் மேலால் தள்ளா நிற்கும் சிற்றிலர் சென்னி தாமுற்ற கிள்ளா நிற்கும் சிற்சிலர் சென்னியிற்கும் தாக்கில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை தடுகின்ற ஊக்கில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை உரும் ஒத்த வாக்கில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை மருளுற்ற நோக்கில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை நொடித்த நில் வாரா நிற்கும் பாரிடராசியை வாரிப்பின் சேரா நிற்கும் வாய் தோறும் ஈண்ட சேர்த்திட்டே ஆறானிற்கும் ஆர்ந்த பினாக அகல் மோட்டை தூரா நிற்கும் தூர்த்த பின் ஆடல் தொழில் செய்யும் எழுவில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை எரி கூர்வாய் மழுவில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை கழுவில் கொல்லும் ஒரு சிலர் தம்மை ஓடி கரத்தில் கொல்லும் சிலவரை நோன் கார்முகம் உயிக்கும் சரத்தில் கொல்லும் சிலவரை அம்பும் தண்டத்தின் உரத்தில் கொல்லும் சிலவரை அங்கன் ஓசிக்கின்ற மரத்தில் கொல்லும் சிலவரை மண்மீதினில் வீட்டும் தேர் மேலானோ பின் உலகானோ திசையானோ பார் மேலானோவார்கடலானோ பதுமத்தோ நூர் மேலானோ மேருவினானோ உயர் பூதர் போர் மேலானோ தீயவனென்றார் புலவோர்கள் அற்றார் தாள்கள் கைகள் இழந்தார் அடுத்தோள் இற்றார் சென்னி சிந்தினர் துண்டமிலரானார் பெற்றார் மார்பம் வெண்டனர் விழுந்து புரள்கின்றார் செற்றார் தம்மை அட்டெடு பூத திரள் மேலார் மரியா நின்றார் மற்றவர் ஆடு செயல் கொண்ட கருவந்தி எய்துமாறுமுற்றும் கவிழ்கின்ற பருவம் தன்னில் தீயவன் உண்ணும்படியே போல் செருவந்துற்ற சீய முகத்து திரள் மேலோன் ஒருவன்தானே நின்று அடிகின்றா நூலவாதான் அந்நீராகிப் பூதரை வெய்யோ நடுகாலை சென் நீர் நீத்தம் ஆயிடை தோறும் சென்று ஈண்டித் தொல் நீர் வேலை புக்குவர் நீக்கி துவராக்கி முன்னீர் எனும் தொன்மையை முடிவித்த ஆடா நின்றான் இத்திரம் நளவில்லார் வீடா நின்றார் கண்டனர் வெம்பூதற்கெல்லாம் கேடா நின்றான் இங்கிவன் என்ன கிளையோடும் ஓடா நின்றார் வானவரெல்லாம் உலைவுற்றார் துன்னா நின்ற தொன்மரம் வெற்பின் தொகை வீசி முன்னாகுற்ற பூதர்கள் யாரும் முடிவாக கொன்னார் சிங்கமா முகநட்டே குலவுற்று மின்னார் செம்பொன் மேருவெனும் தேர்மிசை புக்கான் அவ்வேலையன்னான் அமர் செய்யா அடல் பாராமை போல்வான் அழல் கண்ணன் மனம் கணன்று செவ்வே எதிர்ப்புக்கு அரிமாமுகன் சீறி வெய்யோ இவ்வேளை உன்னை முடிப்பன் நிகழ் முற்றியென்றான் என்று அங்கு உரை செய்திடுபூதனை ஏந்தல் நோக்கி ஒன்றும் சிறிது உன்னலை அச்சமும் முற்று இழாதாய் நின்று இங்கு இது கூறினை என் நின் நன்று உன்வலி என்று நகைத்தனன் நாகரஞ்ச அண்ணா அன்னதை செய்தது காண்டலும் ஆழினா பட்கொன் நார்த்தழவி குண்டனன் கூலி வேந்தன் நின் ஆடலை நீக்குவன் காணுதி என்றோர் மின்னார் கழுமுட்படை அங்கு அவன் விட்டான் கூற்றானவன் ஏவரும் படை கொள்கை நோக்கி மாற்றானவன் ஓர் படையும் வழங்காது நின்றான் தோற்றான் எனவான் அவரார்த்தனர் சூலமார்பின் ஏற்றான் வரை மேல்படு கண்டகத்திற்றது அன்றே உருகின்ற சூழப்படை ஊற்றமும் ஓங்கள் மார்பத்து இருகின்றதுமங்கு அவன் நின்றதும் யாவும் நோக்கி பெறுகின்றவரில் இவன் பெற்றது பேரது என்ன மறுகின்ற நெஞ்சனொரு கண்டினை வல்லை உய்தான் குய்த்தலும் மனைய தண்டூரும் உற்றாலென அத்தலை அறிமுகத்து அவுணன் சாரதி மித்தலை கோடலும் வெகுண்டு நோக்கியே கைத்தலும் இருந்ததோர் கதையை ஏவினான் மாவழி சேர்த்தருவடங்கள் மாமுகன் ஏவிய வெங்கதைமை பிற்பூதர்கள் காவலன் அகலமேல் கலந்து தாக்கிற்றாள் ஓ எனான எனும் உளம்பருந்தவே செயரத்திருத்திய செம்பற்குன்றின் மேல் வயிற மெய்ப்படையது வந்தாதலும் ஐருரப்பு கலன் ஆகம் கேண்டிட உயிரினு கவ்வழி உலைவு மிக்கதே தாக்கிய வேளையில் தழலின் நாட்டத்தான் மூக்கினின் மார்பினின் முழங்கு வாயினில் தேக்கிய குருதிநீர் சிந்துகின்றது மேற்கூயற் கனல் மழை விரித்த தாரை போல் மறந்தனன் தொல்லுணர்வு எனினும் துறந்திலன் வெவ்வழல் சுரியும் கண்ணினான் சிறந்திடும் ஊசலில் பிரிந்த தன்னுயிர் இறந்திலன் அவர்க்கு ஓர் கூற்றம் இன்மையால் ஆறழல் முகத்தவன் அயர்வு உற்று அவ்வழி சோர் ஒடுநிற்றலும் சூரன் பின்வரும் வீரமது உடையவன் வேறுவோர் பாகனை தேரிடை நிறுவினன் சேரல் மேயினான் மூண்டமறியற்ற சீய முகத்தவன் வரலும் நோக்கி தூண்டிய வெகுளிமேலோன் சுமாலி என்று தொல்லோன் நீண்டிடுமேறியனி வந்தது ஓர் அடுக்கல் தன்னை முகன் மேல் செல்லக் கிளர்ந்தனன் வீசியார்த்தான் மற்ற அவன் விடுத்த குன்றை வாழறிமுகத்து வீரன் பற்றினன் ஒரு தன் கையால் பந்து என மீட்டும் உந்தப் பொற்றட மார்பில் தாக்கப் புலம்பியே செற்றமும் தானுமாக செயலற்று நிலத்தன்னான நிலந்தனில் சுமாலி வீழ நெடுஞ்சினம் திருகி அங்கை தலந்தனில் கதை ஒன்று ஏந்தித் தண்டி போய் அவுணந்தேரில் கலந்தவன் உரத்தில் செல்ல புடைத்தலும் காமந்தன்னில் புலந்தவன் தனக்குக் காட்டும் உணர்வென பொடித்ததன்றே பொடித்தலும் வயிறத்தண்டம் பூதரின் முதல்வன் பொங்கி கொடித்தடம் தேர்மேல் நின்ற கோளறிமுகத்தன் தன்மேல் இடித்தனக் கையால் ஏற்ற எரியிழநகைத்து தன்னோர் அடித்தலம் கொண்டு தள்ளி அமரர்கள் வெறுவ ஆர்த்தான் தாளினால் உந்திவிட்ட தண்டிசேன் எழுந்து மெல்ல மீளுவான் அடுவன் என்னும் பெகுளியான் உயிர்ப்பு வீங்கி னத்து அண்ணல் ஆடக வயிறக்குன்ற தோளின் மேல் குப்புற்றே தன் நடிகொடு தொகை கல்லுற்ற ஆடியல் தானே மன்னன் ஆயிரத்திரட்டி தோளும் ஓடினன் துகைத்துத்தாளும் ஓய்ந்தனன் அவற்றை நோக்கி நாடினன் திரியா நின்றான் நாங்க நீழ் குடுமி குன்றில் கோடு ஏற்போதும் வர் தன்னில் பாய்ந்திடும் குரங்கு போல்வான் குரங்குளைக் குடுமி சூட்டு கோளறிமுகத்து வையோன் கரங்களில் பாயுமங்கண் கலந்திடு படையில் பாயும் சிரங்களில் பாயும் மீளச் செவிதொறும் பாயும் பூந்தன் மரங்களில் பாய்ந்து செல்லும் மணி சிறை வண்டும் போன்ற செறிந்திடு கரமும் தோளும் சென்னியும் பூதன் செல்வது அறிந்திலன் சிறியன் போலும் அறிமுகத்தவுணன் நம்மேல் எந்துளவுற்றுச் சூழும் ஈகொல் என்று ஒரு தன் கையால் சொறிந்தனன் சிறிது பின்னர் தண்டியைத் துடைத்து விட்டான் ஒரு தனிக்கரத்தால் தீயோனுருட்டினன் துடைப்பத் தண்டி பெரிது நொந்து ஆற்றல் போகிப் பின்றி பெயர்ந்து போனான் தெரிதரு பூதரஞ்சிச் சிந்தினர் செயலொன்றில்லார் அரிது செய்தவமே அல்லால் ஆற்றல் பெற்றிடுவது உண்டோ பூதர்கள் இரிவு நோக்கிப் பொறுதிரல் இலக்கத்திட்டு வேதக வீரர் யாரும் வெய்ய தேர்கடாவிச் சென்று தீதர் சிலைகள் வாங்கிச் சீயமா முகவர் சுற்றி தாத விழுமலர் பெய்தென்னச் சரமழை பொழிதல் உற்றார் பொழிந்திடு பகழியெல்லாம் புகுந்திடு சுவடின்றாகி அழிந்ததும் இன்றி முன்போல் அவன் புடை வீழ நோக்கி ஒழிந்தது எம்மாற்றல் என்னா உட்கினர் ஒரு தன் தேரின் இழிந்தனன் அவுணற் இடிபடத் தெழித்துச் சென்றான் எடுத்தனன் சிலவர் தேரை எரிந்தனன் ஒன்றொடு ஒன்றின் அடித்தனன் சிலவர் தேரை அள்ளினன் அங்கை தன்னால் ஒடித்தனன் சிலவர் தேரை உதைத்தனன் சிலவர் தேரை பொடித்தனன் சிலவர் தேரைப் புதைத்தனன் சிலவர் தேரை இத்திரமடங்கள் வீரன் நடுதலும் இலக்க தென்மர் தத்தமதுயிரே தாங்கி தனுவொடு படைகள் மானம் மெய்த்திரல் சிந்தி சாய்ந்தார் மேவலன் தேர்மேல் புக்கான் அத்தலை நின்ற வீரவாகுமற்றதனைக் கண்டான் ஆளரி அனைய வீரன் அது கண்டு பூதர் தம்முள் கோளறி முகத்து வெய்யோன் கொன்றதுவோர் பாதி உண்டால் தாளுடை வில்லினாரும் சமரிடத்தழிந்தார் இந்த நாளினின் முடியும் போலும் நம் பெரும் படையும் என்றான் அடல் பெரு புயத்து வள்ளல்லாடகவரை போலுள்ள கொடுமரமானதொன்றைக் கோட்டினன் சினமேற்கொண்டான் விடமுறுதரு கட்கேதுவிரைந்தொருபாங்கற்புக்கு நடுவெலாங்கவரத்தோன்று நாகிளங்கதிரே போல வாங்கிய சிலையில் பூட்டி வடிகணை அனந்த கோடி தூங்கலின் மழை கான்றென்ன உலப்புரான் சொரிந்து நிற்ப ஆங்கு எதிரடர்த்துப் போர் செய்ய உணர்தம் தலைகள் பாற தாங்கிய படையகள் சிந்தித்தரை மிசை துணிந்து வீழ்ந்தார் பரித்தொகை முழுதும் பட்ட பாழியன் தேர்கள் பட்ட ஒருத்தலும் பிடியும் பட்ட உலப்பிலா உணர்பட்டார் பெருத்தன பிணத்தின் குன்றம் பிறங்கின பேய்கள் மொய்த்த திரைத்தெழு சோரி நீத்தம் தென்திரை மடுத்ததம்மா தேரெனப்பட்ட வீரர் திறம் எனப்பட்டமாவின் பேரெனப்பட்ட யானைப் பெருக்கெனப்பட்ட தம்முள் பேரிடைப்படாதையெல்லாம் பொருதிரை குருதி வாரி வீரனுக்குதவியாக வேலையுள் வைத்தது அன்றே பேியின் ஒலியும் தீயா உணர்கள் பிடித்த வில்லின் நாரியின் ஒலியும் சூழும் நாள்படை ஒலியும் மாண்ட காரியின் ஒலியும் மோட்டுக் கணங்களின் ஒலியும் செந்நீர் வாரியின் ஒலியுமாகி அடுகளம் மலிந்த அன்றே மலைகளை அறுக்கும் வேலைவாள்களை அறுக்கும் செங்கை சிலைகளை அறுக்கும் வெய்யோர் தின்திறல் கொண்ட தோளின் நிலைகளை அறுக்கும் மார்பின் நிறைகளை அறுக்கும் கோடி தலைகளை அறுக்கும் அம்மா இளையவன் சரமது ஒன்றே காழுறும் அவுணர் சென்னி கரதலெடுந்தோள் மார்பம் வாழிய முருகன் தூதன் வாளிகள் ஒவ்வியேகி ஏழுள கடலும் நீங்கி எண் திசை கிரிகள் தாவி ஆழியங் கிரி போழ்ந்து அப்பால் அண்டமும் பிளந்து செல்லும் கரண்டமதான செந்நீராற்றிடைக் கவிழ்ந்து மூழ்கி திரண்ட ஊன் வவ்வி மீண்டு சிறகரை உதறுகின்ற முரண்டகு வீரர் சென்னி மூளை புக்களைந்து வாரி குரண்ட மீதென்னலான கருநிறக் கொடிகள் எல்லாம் இவ்வகை அவுணர்தானே இறந்திட வீரவாகு அவ்வையின் நின்று சென்றாங்கடுதலும் அதனைக் கண்டார் வ்வரை முறுக்கும் வைவேர்ச்சிய மா முகத்தன்மைந்தர் ஐவரை வெல்லும் ஆற்றல் ஐம்பதிற்றிறுவர் என்பார் சினத்தனரி இதழைப்பல்லால் தின்றனர் நம் முன்வெம்போர் வினைத் தொழிலியற்றுவானை வெய்தன அழுதுமென்னா இனத்தொடு தேர்கடாவி ஏகியே வீரன் தன்மேல் தனித்தனி வார்விற் கோட்டிச் சரமழை சிதறலுற்றார் நூற்றுவர் ஒருங்கு நேர்ந்து நோன் தலை சிலைகள் வாங்கி மேற்றிகள் முகில் கான்றென்ன வீசி அபிசிகம் தன்னை ஆற்றல் சேர்வீரன் காணாயில் கணை அனந்தம் கோடி காற்றெனத் துறந்து மாற்றிக் கடவுளர் புகழார்த்தான் தொலைவுரு மவுனன் மைந்தன் துண்டெனக்கனன்று பின்னும் கொலை நெடுங்கூர் வாழி கோடி கோடிகள் நின்றுப்ப வலிவுடை வீரவாகுமற்றவை மாற்றி அன்னோர் சிலையொடு தேர்கள் தம்மைச் செஞ்சரம் தூண்டி வீழ்த்தான் தேரொடு சிலைகள் மாய சீயமா முகத்தன்மைந்தர் வீரனை எதிர்ந்து வில்லால் வென்றிடல் அரிது போலும் கூருடை நுதிவாழ் போரில் கொல்லுதும் இவனை என்ன பாரிடை வந்தோர் சூழ்ச்சி வகையினால் பகர்தல் உற்றார் காட்புடைச் சிலையின் பிஞ்சை கற்றதே அன்றியம் போல் வாட்படை பையின்ிலாய்கொல்வல்ல ஏல் அப்போர் செய்ய சேட்படை அன்றியம் முன் சேர்தியால் வீர என்னா தோட்புடை கொட்டியார்த்தார் குற்றனும் துளக்கம் எய்திரலவுணன் மைந்தர் உரையினை வள்ளல் கேளா நன்றிது புகன்றீரென்னா நகை செய்து நாதன் தந்த மிந்திகள் சுடர்வாள் கொண்டு விரைந்து கீழ்த்தலத்தில் பாய்ந்து சென்றனன் அதனை நோக்கித் தேவரும் இடுக்கண் செய்த வார்ந்திடு கழற்கால் வீரன் வாழ்கொடுவரலும் நோக்கித் தீர்ந்தனாவின் என்னே செகுக்கலாம் இவனை என்ன கூர்ந்திடு நாந்தகங்கள் தனித்தனி கொண்டு சென்று நேர்ந்தனர் வளைந்து கொண்ட மதியைச் சூழ்நிசியை ஒப்பார் வளைந்தனர் வீரன் தோளின் மார்பினில் கரத்தின் மொயம்பில் கலந்தனில் சென்னி தன்னிற்கருதினர் இலக்கம் நாடி கிளர்ந்திடுநாந்தகத்தால் கெட்டினர் எரிதலோடும் உளந்தளர்விலோன் மேனிக்கு உற்றில சிறிதும் ஊறு ஊறு இலாத்தன்மை நோக்கியவனை யாம் பற்றி மெல்ல கோரலே கருமம் என்ன குழுவொடும் அவனைப் சீரி சீரினான் தன் வாழ் ஓச்சிச் சிறிது மெய்தெரியாவண்ணம் நூறினான் கொல்லோ என்ன நூற்றுவர்த்தமையும் அட்டான் அட்டிடுகின்ற வீர நமரர்கள் வழுத்த மீண்டு தட்டுடைய நெடுந்தேற்புக்கான் தன் மனக்கினியமைந்தர் பட்டிடு தன்மை நோக்கிப் பாடுறும் அவுணர்கோமான் மற்றரு துயரின் மூழ்கிமானத்தாலிறக்கம் கோள் உண்டரிமான் துப்பில் குமரரை ஒருவன் கொண்ட வாழுண்டது என்று நெஞ்சம் வசையுண்டு வருந்தல் மன்னோ தாளுண்டு பறித்து நிற்கத் தலைகள் உண்டு எண்ணிலாத தோளுண்டு கரங்கள் உண்டு சுமக்கலாம் போலும் அன்றே என்னுடைய மைந்தர் தம்மை யாவரும் காண ஈண்டியன் முன்னுற ஒருவனோ தான் முடித்து உயிர்கொண்டு நிற்பான் பின் இனி இதற்கு மேலும் பெற்றிடும் வசை ஒன்றுண்டோ பொன்னலர் தங்கட்கெல்லாம் ஒரு நகை விளைத்தேனன்றோ கொன்றினர் தம்மை உன்னிப்பொறுமையே புன்கண் எய்தி நின்றடினாவதுண்டோ நேரலர் தொகுதியெல்லாம் கொன்று ஒரு கணத்தின் முன்னற்குழுவடும் வாரி வாரி தின்றுதே கிட்டால் அன்றித் ம் மேவலராகும் இன்னோ குழுவினை விரைவில் நட்டு தாவறு சுடர்வேல் கொண்ட பாலகன் தனையும் வென்று தேவர்கள் எனப் பெயர் பெற்றோர் யாரையும் இன்றே செற்று மூவுலகினையும் யானே முடிக்குவன் விரைவில் என்றான் என்னை இத்திரங்கள் பன்னி எரியுமே விதிர் பச்சீரி தன்னுறு தடந்தேர்விக்கும் சாரதி தன்னை நோக்கி கொன் உனை அயில் வாழ் செங்கை குமரர் தம் குழுவைக் கொன்றான் முன்னுறக் என்ன நன்றிது முதல்வையென்றான் பாகுநூல் உணர்ந்து வல்லோன் பரியினை எழுப்பிப் பண்ணி மாகனீள் தடந்தே தூண்டாரி முகன் வருதலோடும் ஏக மூர்த்தி ஏவலான் அதனை நோக்கி கோகையால் தனது மான் தேரதனுடும் ஒல்லை நேர்ந்தான் நேர்ந்திடுகின்ற காலை நிறைப்படு விழிகள் தோறும் சார்ந்தழல் சிதற நோக்கித் தலைப்படு சீயம் ஆர்ந்திடு பகை கண்டென்ன அற்றவும் சினமிக் கொண்டு சேர்ந்திடுவானை நோக்கிச் சிங்கமா சொல்வான் ஆதி தந்து அருளும் மைந்தன் அருமுகன்னவன் நீ அல்லை ஏதிலா இறக்கர் என்றே இசைத்திடுவோர்கள் தம்முள் நாதனோ எண்மர் தம்முள் ஒருவனோ நம்மூர் வந்த தூதனோ இணையர் தம்முள் யாரை நீ சொல்லுகையென்றான் அல் உருள் கண்டன் தந்த அருமுகர்க்கு அடியானேன் தொல்லை நுமூதூர் அட்டுத் தூதனும் ஆகி மீண்டேன் எல்லை இன்னுமறையெல்லாம் ஈண்டு ஒரு கணத்தின் நட்டு வெல்லுவது அமைந்து நின்றேன் வீரவாகு என் பேர் என்றான் திண்திரல் சேவகன் செப்பும் இம்மொழி விண்டிடி செவிதொறும் விடம்பெய்தாலெனக் கொண்டனன் வெகுந்து ஓர் கூற்றம் கூறினான் உண்டிடும் அசனிகள் உமிழ்ந்திட்டாலென ஒரு படை உழப்பினை உணர்கூறாததுவோர் சிறுவரை வெல்வதும் திருந்து மாணவர் உரை தரும் எளியரை உடன்று கொள்வதும் அறிகுதியீதும் ஓராண்மை பாலதோ நூற்றியற் குமரரை நொய்தில் கொன்ற நின்னாற்றலைக் கெடுக்குவன் ஆவி வாங்கியே கூற்றுவர்க்கு உண்டியா கொடுப்பன் மெய்யினை பாற்றினுக்குதவுவன் பாலன் காணவே உன்னுடைவன்மையும் உனது நாயகன் தன்னுடை வன்மையும் தானை வன்மையும் பின்னுடையமரர்கள் பெற்ற வன்மையும் என்னுடைய வன்மையால் இறையில் நீக்குவேன் வானவர் சிறையினை மாற்ற உண்ணியே தானையொடகி என்ற முன் எய்தின்ீர் ஓனுயிர் வாழ்க்கையும் ஒல்லை தீர்திரால் ஆனது ஓர் ஊதியம் அழகிது ஆற்றவே மூண்ட தொல் விதியினான் முடிந்த மண்ணுயிர் மீண்டு தம் மியாக்கையுள்மேவும் எண்ணினும் ஈண்டு என மாறு கொண்டு இகல் செய்கின்றவர் மாடும் மாறலால் மற்றும்தை அறிமுகனியம்பயம்பிரான் நண்பெரும் தூதுவன் நகை செய்தங்கையின் சிலையினை வணக்கி வாழிவோர் ஒன்பதொடு ஒன்பதை உரத்தில் தூண்டினான் விரைந்திடு செலவினால் விசிகம் ஏவலான் உரந்தனில் படுதலும் ஒசிந்து வீழ்ந்தன இறந்திடு தொழிலவர் இன்மையாளர் போல் கரந்தவர் இயற்கையைக் கருதி மீழ்வ போல் முருகனது ஏவலால் முன்னம் விட்டிடு பொறுக்கணையகலமேல் வீழ்தலும் அரிகளும் முகமுடை அவுணர் நாயகன் கரமிசையிருந்ததுவோர் கதையொன்று ஏவினான் ஏவிய தண்டினை ஏந்தல் ஈர் இரு வாளியால் துண்டம் செய்திடா ஓவரும் பான்மையால் ஊராயிரம் கணை தேவரை அலைத்தவன் சிரத்தில் ஓற்றினான் சிரம்படுகின்றதோர் செய்யவாளிகள் பரம்படு பல துணிப்பட்டு வீழ்ந்தன உரம் படும் அவுணர்கள் உரைதற்கொத்த முப்புறம் படுகின்றதோர் பூழியாமென பொன்றிகள் வடிக்கணை பொடிப்ப இன்னும் முன் நின்றமர் புரியுமோன் என்னல் தூதுவன் நன்ற அறிமுகன் நகைத்துத் தன் கையின் மின்திகள் சூழவேல் திரித்து வீசினான் காசினி எரிகிழற் காட்சித்தாளன ஆசினி தனில் ஒரு சூலத்தாற்றலும் தேசுடை நிலைமையும் திரளும் நோக்கியே வீசினன் எதிவு ரவிசிகம் ஆயிரம் நெட்டிலைச் சூழவேல் நிமலர் அன்பினோன் விட்டிடு பகழியை வீட்டி மேல் பட்டது நோக்கினன் பறிந்து பின்னரும் தொட்டனாயிரம் சுடற்கொள்வான்கணை ஏவியல்லையில் எதிரும் வாளியைத் தூவுறு கொன்னுனை சூலம் சிந்தியே மேவலர் பரவுரும் வீரவாகுமேல் தேவரும் மருளுரக் கடிது சென்றதே இலக்கரும் நடுங்கினரெண்மர் ஏங்கியே கலக்கமது அடைந்தனர் கணங்கள் யாவரும் அலக்கண் உற்று இறங்கினர் அமரப்படை விளக்கரிதே கொல்யென்று உயித்து விம்மினார் கோல் கொண்ட பகழிகளின் கொலை கொண்டு நிலை கொண்ட செல்லவரும் சூலத்தின் திரல் நோக்கி நீள் கொண்டல் அன்னது ஒரு நீளமிடற்றவன் தந்த வாழ்கொண்டு குறைத்திட்டான் வலிகொண்டது அகலாதான் சூலம் போயிற்றிடலும் துணைவர்களாயுள்ளோரும் ஞாலம் சேர் பூதர்களும் நனிமகிழ்வு சிறந்தனரால் ஆலம் போந்து அடர்த்திடலும் அமலன் குண்டு தமை காத்த காலம் போலமரெலாம் துயரம் போய் களி சிறந்த அக்காலை வெள்ளிமலை அழிக்கு நந்தி கணத்திரைவன் மேய்க்கால வடவியனும் வெகி ஊர் பெற்றிய நாய் இக்காலை இவன் உயிரை யானே என்னாமை காலன் தனை முடித்த வள்ளல் தனிப்படை கொண்டிரித்த இருக்கை தன்னில் இருத்திய கருவிகளால் மந்திரத்தின் விதிமுறையின் மனப்படுப்பூசனை ஏற்றி அந்தரத்தில் இமையவர்க்கும் அரியர்க்கும் வெலக்கரிய சுந்தரத் தோழறிமுகனை அடுதி என தொழுது உய்தான் உயிப்பது ஒருபடை அழல் கான்றுலகம் வெறுக்கொள வரலும் எப்படையோ யென்றான் இமயவர் தம் படை வென்றான் துப்படையும் செஞ்சடில தோன்றல் படை எனத் தெரியா அப்படையோ அடுவதென அண்டம் வெடிபட நகைத்தான் அற்பட்ட புலனுடைய அறிமுகத்தன் தான் நோற்று முற்பட்ட பகல் கொண்ட முக்கணான் தனது படை ஏற்பட்ட மணிக்கடகத்து ஒரு கரத்தில் இருந்ததனை சொப்பட்ட மந்திரத்தால் வழிபட்டுத் தூண்டினால் தூண்டல் ஒரு பரன்படையும் தொல்லை வரும் அப்படையும் இண்டி எதிர் எதிர் துண்ணி இணை கொண்டோ இரு தலைவர் காண்தகைய கேண்மையினால் கடிது வந்து கலந்தே பின் மீண்டிடுவதே போல விடுத்தவர் பால் மேவினவால் தன் படை மீடலும் சயங்கொள் மொய்பினான் துன்புடை மனத்தனாய்ச்சூரன் என்பவன் பின்புடையானொடு பேச பின் ஒரு முன்புடையாரில்லை என்று முன்னினான் ஆற்றலிற்குறைவிலன் அழிவுராதமர் பேற்றினில் குறைவிலன் பிறரை அட்டிடு கூற்றினில் குறைவிலன் கோடி கூற்றுவர் ஏற்றதிர் மலையினும் இமைப்பிற்கொள்வனால் அவன் பெருமுயற்சியே ஆற்றலாம் என்கோ தவங்களின் வன்மையே வன்மைதான் என்கோ சிவன் புரிவரமதே சீரிதால் என்கோ எவன் பெரிதேன்றியான் இசைக்க வல்லனே விடல் உரு மெய்யில் ஊரிலான் அடல் உரு படையினும் பெற்றிலான் கொடியது ஓர் அறிமுகன் குமரன் செங்கையில் படைகளின் அன்றியே படுகிலானரோ தீயவன் ஆவியைச் சிந்தல் கூடுராது ஆயினும் வெஞ்சமராற்றி இங்கிவன் சே உயர்தேரினைப் படையைச் சேனையை மாய்வுருவிப்பனால் வல்லையான் என்றான் இத்திரம் இளையவன் எம்பி ஏழிறு பொத்திரம் தூண்டியே பொருவில் கேசரி பத்திரமுடையவன் வையம் முந்துவான் சித்திர சிந்தி நீக்கினான் சாரதி தலையது தரையில் வீழுமுன் சூருடு தோன்றினான் சுழிந்துவோர் தண்டினை ஓரிமை ஒடுங்கு முன் ஒரு மின் உய்தலும் வார்கழல் இளையவன் மருமம் பாய்ந்ததே விடலரும் திரளுடை வீரவாகுவின் தடமிகு தண்டம் சாளரத்து இடையிடை கதிர்வரும் எல்லை காணுரும் புகையில் போயதே தோட்டுனை சுழிந்து துண்ணென ஓட்டுரு நெடுங்கணை உய்தொராயிரம் மோட்டுடை முகத்தன் ஏறிய சேட்டுடை மணி நெடும் தேரை வீட்டின தேரழிந்திடுதலும் ஆத்துச் சிங்கனை ஆறுயிர் கொள்ளுதும் அற்றம் ஈதனா பாரிடர் வரைகளும் படையும் வீசியே சார் உறவளைந்தனர் சமரின் நொந்தினார் வெய்யவன் அங்கு அது வெகுண்டு நோக்கியே செய்யது சேமத்தே சேம தேற்புகா ஐருநூறு வில்லதனை ஆயிரம் கையினில் எடுத்தனன் கடிதின் வாங்கினான் கருமணி வரை புரை காமர்வில்யலாம் அறவுரள் குணங்கள் கொண்ட உணன் கையுற திருமுடி பல உடைக்கிரியில் செல்லினம் உருகெழுமி இன்னொடும் உருவ போன்ற வே பிடித்திடும் விற்களில் பிறங்கு நானொலி எடுத்தனன் எடுத்தலும் உயிர்கள் யாவையும் துடித்தன அண்டமும் துளக்கம் முற்றன முடித்தலை பனித்தனன் முழறித்தேவனும் வணக்கிய விற்களின் மடங்கள் மாமுகன் கணக்கிலாகிய கடல்கள் வான் எழி தனக்கில பொழிந்தனச் சரங்கள் சிந்தலும் பிணக்குவை ஆயினர் பெயர்ந்த பூதர்கள் தாள்களும் கரங்களும் தலையும் சிந்தினர் கோல் ஒரு தசையொடு குருதி சிந்தினர் மூளைகள் சிந்தினர் முடியும் கால் பொற பூளைகள் சிந்தின போல பூதர்கள் தருப்பையில் பார்க்கடல் தனது சீகரம் திரைப்பெறும் கரங்களால் சிந்தல் போன்றதால் அரிப்பெருமுகத்தவனாயிரம் கையால் துறப்புறு கணைகளைத் தூண்டுகின்றதே மண்டல நிறந்தன வானம் தூர்த்தன எண்டிசை மறைத்தன கிரிகள் ஈண்டுவ தெண்டிரை எங்கனும் செரிவ அப்புறத்து அண்டமும் போவன அவுணன் வாழிகள் மறுப்புயர்த்திசைக்கரிமருமம் பாய்வன பருப்பதம் ஏழையும் பகிர்வமேறுவாம் பொறுப்பையும் போல்வன புனரிதோறு அமர் நெருப்பையும் தனிப்பன நீச்சன் வாழியே மாறுபட்டவன் விடும் வாழி மாறியால் ஈறுபட்டிடாதது ஓருயிரும் யாக்கைகள் கூறுபட்டிடாதது ஓர் உயிரும் கொம் என ஊறுபட்டிடாதது ஓர் இல்லையே என்படும் மறிமுகம் எடுத்தவில் உமிழ் பொன்படுக்கனை மழை பொதிந்து போகுரா விண்படு நெறியலாம் விலக்கி மாற்றியே ஒன் புவியாக்கியது உலகம் யாவையும் தாக்குவுறும் மறிமுகன் சரங்கள் பாரிடர் யாக்கைகள் உருவியே எடுத்து நொய்தன போக்குவுருகின்றன புலாலின் சூட்டினை போக்குவரு சலாகையின் குழுவு போலவே மெயின் நெறி உணர்கிலார் வெறுக்கை பெற்றது துண்ணிய கிளைக்கு ஒரு துன்பம் மாதல் போல் ஒன்னலன் விடும் கணை உலப்பின்று ஓடலால் தன்னுறு படைகளைத் தானும் கொன்றவே தீந்தொழில் அறிமுகம் செரித்த வாளிகள் வாய்ந்திடும் சே நெறி மாற்றும் பான்மையால் காய்ந்திடும் செங்கதிற்கடவுள் மேற்றி செய் போந்திலன் மீண்டிலன் புலம்பி நின்றுழான் கொம்பொடு பேரியும் குணிலும் ஏனைய வெம்படையாவையும் விரவி மேல் செல கம்புளும் கரண்டமும் கனைந்து சுற்றிடச் செம்புனல் கரும்புனல் அளக்கர் சென்றதே இத்திரம் அறிமுகன் இயற்றும் போரினை மெய்த்திரன் மொயம்புடை வீரன் காணுரா சித்திரத்தவன் எதிர் சென்று வாங்கினான் கைத்தலத்திருந்ததன் கடவுள் வில்லினே வாக்கிய சிலைதனில் வரிது நான் ஒலியாக்கினாக்கலும் மலைந்த தண்டமும் தீக்கிளர் குஞ்சியர் செரு செய்தானவர் ஏக்கமது அடைந்தனர் இருந்து போயினார் மாக்களின் இருந்தவர் மதம் கொள்வெங்கரிமே குரவைகினோர் தேரின் மேவினோர் தாக்குறு படைகளும் சயமும் சிந்தியே யாக்கைகள் நடுக்குவுற யாரும் வீழ்ந்தன அவ்வழிப்பட நான் ஒலி உறுத்தியே அடலோன் கை வழிப்படு சிலையினில் கணைமழை சிதறி தெவ்வழிப்படு சீயமா முகத்தவன் செலுத்தும் எவ்வழிப்படு பகழியும் மறுத்தனன் இமைப்பில் பிரமர் எண்ணிலர் பயந்திடும் உயிர்களைப் பின்னால் ஒருவனாகிய கண்ணுதல் தொலைக்குமாறு ஒப்ப செருவலாம் இளையவன் பகழிகள் சிதறி அரியின் மாமுகன் விடுகனைத் தொகையலாம் அறுத்தான் மிக்கநேமியில் புவனியின் அகலிருவிசும்பில் திக்கின் மேருவின் வரைகளில் தீயவன் பகழி புக்க புக்கதுவோர் இடங்களில் தன் கணை பூட்டி அக்கணம் தனில்லவன் விடுவாளிகளறுத்தான் புரத்தராமென மண்ணுயிர்க்கின்னலே புரியும் திறத்தன் பாளியை மைந்தன் என்று அட்டது தேவர் குறித்து நோக்கியே சூர் முதல் கிளையலாம் குமரன் அறுத்த நாள்வரு மகிழ்ச்சியை கிடைத்து நின்றார்த்தார் அகழியார் கலினொச்சி சூழ் முதுநகர் அடர்ந்தோன் வெறுவரும் அறிமுக திரலோன் பகழியாவையும் மட்டதோ அங்கவன் படைத்த புகழியாவையும் மட்டதன்றோவெனப் புகன்றார் அள்ளல் செற்றிய அளக்கர் சூழாசுரத்தரசன் தள்ளல் உற்றிடு பகழியைத் தனது கைச்சரத்தால் வள்ளல் அத்துணை அருத்தனன் அகற்றமற்றதனை கள்ளலைத்ததார் அறிமுகமேலையோன் கண்டான் னின் பொருட்டுுமாள் விரைவின் மல்லெடுத்தனின் மொய்பினைக் கரங்களை மார்பை பல்லெடுத்திடு தலையினை நாசியை பதத்தை சொல்லெடுத்திடுனாவினை சரங்களால் துணிக்கேன் திரண்ட கையுளேன் சிலை தொழில் காட்டுரு செருவில் இரண்டு கையுடை நீ கொலாம் என் முனம் ஏற்பாய் முரண்டன் இச்சிலை தொட்டனின் கையினை முடித்துக் கரண்டம் உண்ணிய புரிகுவன் முந்து நீமர் இருக்குரு மகேந்திர நகர்த்தனில் ஈண்டும் சமரகத்தினில் என் பெறும் தானைகள் தம்மில் குமர்த்தங்களிற்கொற்றமாக கொண்டன முற்றும் உமிழுவிற்குவன் உன்னுயிர் தன்னையான் உண்பே என் நும்மாற்றங்கள் அறிமுகன் இசைத்தலும் ஏந்தல் பண்ணுகின்றது என் பற்பல நினக்கு உள படையை துன்னு தானைகள் யாவையும் செற்றுனை துரப்பேன் என்னுடைச் சிலை வன்மையை பார்த்தியால் என் சொற்ற மாத்திரத்தவுணனார் அழல் விழி தூண்டக் கொற்ற வெஞ்சிலை பத்து நூறொரு தலை குனித்து ஆயிரத்தாயிரம் பூட்டி வெற்றி மொயம்புடை ஒருவன் மேல் சென்றிட விடுத்த சீற்றம் மிக்கனம் இளையவன் சிலையனக் கொண்ட கூற்றை வாங்கியே பத்து நூறாயிரம் கொடுங்கோல் ஆற்றல் மிக்கன தூண்டியே மேலவை அறுத்து வீற்றும் ஆயிரம் ஆயிரம் பகழிகள் விட்டான் நம்பி தொட்டிடு கணையினை மகேந்திர நகரோன் தம்பி பத்து நூறாயிரம் கணைகளால் சாய்த்து வெம்பி ஆயிர கோடி வெவ்வாளிகள் விடுப்ப எம்பிரார்க்கு இளையோனும் மக்கணையினை எய்தான் குரானிந்துடு குமரனுக்கு இளையவன் கொடுங்கோல் பராவலன் விடு ப வழியைப் பாரடைப்படுத்த கராசலங்களை அடுமுகன் அதற்கு முன் கணைகள் ஈராயிரம் தொடுத்து தன்னரன் சிலையினை எருத்தான் மாறியில் வெஞ்சிலை இற்றுழி இளையது ஓர்வள்ளல் வேறு ஓர்கார் முகம் வாங்கு முன்னகலத்தில் வெய்யோ நூறு கோடி புங்கவங்களை அழுத்தலும் நொய்தின் ஆறு கோடி ஒத்து இழிந்த நகல் இருங்க குருதே குருதியாகத்தின் இழுந்திடத்தன் சிலை குனித்துப் பருதி ஒன்கதிர் என்ன நூறாயிரம் பகழி கருதி விட்டிடக் கருதலன் நங்கது காணாயிருது நான் முகிலாமென அவை தொடுத்திருத்தான் அல்லின் நோர்மதி எழுந்தன உணருள் உதித்த மல்லல் பாலிய அறிமுகன் தொடுக்கனை மாறி ஒல் என் வாழியான் மாற்றி ஆயிரம் கனைவுந்தி சில்லியாழிகள் அறுத்தவன் தேரினை சிதைத்தான் ஏறு தேரழிந்திடுதலும் அறிமுகனிமைப்பின் மாரோர்வையம் மேல் பாய்ந்தனன் வார் சிலை விளைப்ப ஆறு மா முகற்கு இளையவன் கனைகளால் அவுணன் நூறு பத்து எனும் சிலையையும் அறுத்தனன் நொடிப்பில் வில் மானமும் இழந்தனன் வீரச் சொல் பெருமிதம் இழந்தனன் தொல்சீர் ழந்தனன் பெருமையும் இழந்தனன் இலங்கும் பல்லிழந்திடு விடவராவத்தனன் பதகன் ஏதிலான் ஒருங்காயிரம் சிலைகளும் இழந்து மாபுயற்படு நிலைமையை நோக்கியே மரங்குள் பூதர் ஆர்த்தனர் அமரர்களார்த்தனர் புரை தீர்வேதரார்த்தனர் முகுந்தரும் ஆர்த்தனர் விண்மேல் ஆயிரம் சிலை ஒரு தலை துணிந்ததும் அமரர் நாயகன் தனக்கு அடியவன் பில் தொழில் நலனும் மாயன் ஆதியர் இகழ்ச்சியும் பூதம்பலியும் காயுநெஞ்சுடை மடங்கள் மாமுகத்தவன் கண்டான் தேவராப்பையும் இந்திரரார்பையும் திசையின் காவலாளர் தம்மார்ப்பையும் எமையடக்கருதும் மூவராப்பையும் சாரதர்ப்பையும் முனிவோரேவரா துன்பினுக்கு உதவுவன் என்றான் தீயாருக்கு ஓர் எல்லை அது ஆனான் திரள் மேலான் தூயாருக்கே இன்னல் புரிந்தான் தொலைகில் தான் தாயாய் முந்தே தம்மை அளித்தாள் தருகின்ற மாயா பாசம் தன்னை எடுத்தான் மரம் மிக்கான் ஒட்டிப்போர் செய்த்தலர் தம்மை ஒரு பாலால் கட்டிக் கொள்ளார் உயிர் உண்டு கடிதேகி கிட்டித் தொல்லை ஞாயிறு தோன்றும் கிரி உய்த் விட்டுப் பேராது ஆண்டு சுற்றான் மரியா நிற்கும் தென்திரையேழும் வந்து ஒன்றாய் செரியா நிற்கும் கொல் என்ன திசை சூழ்போய் எரியா பாசம் இருட்கோரிடமாகி பொறியா நிற்கும் தீயழல் சிந்தி புகுந்தன்றே சேனாடுவுற்றோர் யாரும் இருந்தார் செரு ஆற்றல் பூணா நிற்கும் போதரும் யாரும் பொறும் உற்றார் ஆணாவுற்றோர் யாரினும் மேலோனது தன்னை காணாயீதுவோர் மாயை கொல்லென்றே கருதுற்றான் ஆர்ப்பாய்வுற்ற தென்திரை கொல்லோ அஃது அன்றேல் போர்பான் வந்த பாயுருள் கொல்லோ புயம்பீக்கி ஈர்ப்பான் உற்றனானது கொல்லோ யாதேனும் தீர்பேன் வல்லே என்று நினைந்தான் திரள்வாகூ ஆற்றான் மற்ற இவ்வாறு தெரிந்தே அது தீர்ப்பான் மாற்றாகின்ற தொல்படை தன்னை வாங்காமுன் கூற்றாய் நின்றோன் வீசிய பாசம் குழுவோடும் காற்றாய் வந்து இங்கு யாவரையும் கட்டியது அன்றே பல்லோராகிப் போர்புரிபூதப்படையோரும் வில்லோராகும் எண்மரும் ஏனெ விரலோரும் தொல்லோர் கூறும் ஆடல் கொள் மொயின்பின் துணையோனும் எல்லோர்தாமும் வீக்குறு பாசத்திடையுற்றார் மேற்றா நெய்தி வீக்கிய பாசம்மிடல் வீரர் மாற்றா நிற்பர் தொல்லுணர்வோடு மலிவாரேல் ஆற்றாரென்ன செய்குவன் யான் என்று அவர் புந்தி தேற்றா வண்ணம் செய்துள்ளதம்மா சிறுபோழ்தின் தொன் நிலை உணர்வு மாழ்கி தொல்வழி சிந்தி சோறும் அன்னவர் தொகையை எல்லாம் அந்த நெறிக்கொண்டு ஏகி மின்னண அளக்கர் வாவி மேறுமால் வரை போல் நின்ற பொன்னவிர் உதயம் என்னும் பொறுப்பிடை புகுந்தது அன்றே கதிப்படர்கின்ற காலில் கருத்தினில் கடிதின் ஏகி துதியுரு திருவின் கேள்வன் துயில் புரி துஞ்சும் உதயமால்வரையின் எய்தி உயிர்ப்பிலாது உறங்குகின்ற மதவழி வீரர் தம்மை வைத்துடன் இருந்தது அன்றே விழுமிய பூதர் யாரும் வீரரும் விழிந்து வெய்யோன் எழுதரும் உதயம் புக்காரென்பது தெரிந்து நோக்கி குழுவொடு பொறுதுளாரைக் கொன்றுயிர் குடித்தேன் வல்லே அழகிதென் நாற்றல் என்றான் அமரரை அலக்கண் கண்டான் ஓடினான் கொல்லோ போர்க்கு என்று உற்றதும் இலையோ எங்கும் தேடினேன் காண்கிலேனால் யாண்டையான் சிறுவனம்மா சாடினான் சாடினான் என்று உரைப்பது சழக்கோ தம்பி வீடினான் அல்லனோ என்று அண்டங்கள் வெடிக்க கேசரி முகன் இவ்வாறு கிளத்தினனார்க்கும் எல்லை தூசியின் முந்து போன தூதுவன் ஒருவன் நண்ணி ஆசரு பூத வெள்ளம் ஆயிரத்தோடு செவ்வேள் பாசரை இருந்தான் யானும் பார்த்தனன் வந்தேன் என்றான் ஒற்றனது உரையைக் கேளா ஒள்ளை ரீலங்கனக்கு புற்றுரையறவம் என்ன புதல்வன் என் பொறுவானஞ்சி அவன் உறைந்தான் கொல்லோ வல்லையில் யானே ஏகி இற்றை ஓர் கணத்தில் அண்ணான் இருஞ்சமர் முடிப்பன் என்றான் என்ற நண்படரும் எல்லை என்னதோ நிகழ்ச்சியாவும் ஒன்றரை நோக்கிவான் ஓர்வுயங்கினர் ஓடலுற்றார் சென்ற நன்னதனை நாடி கால்யனும் வெய்யோன் குன்றெரி நுதிவேல் அண்ணல் குறை பணிந்து சொல்வான் அத்த கேள் பூதரோடும் அடுபடை தலைவர் ஏகி மெய்த்திரல் பெரும் போராற்றவை குண்டறிமுகத்து வையோன் கைத்தலத்திருந்த சூழ்ச்சி கயிற்றினால் நமறையெல்லாம் எய்த்திட வீக்கி வையோன் உதயத்தில் என்றார் ஆண் சான்ற அருமுகன் அவன் சொல் கேளா யாண்டூளான் யாண்டூளான் அவ்வறிமுகத்து அவனன் என்ன தூண்டிடு கொடித்தேர் மேலோன் சூழ்த்தருப்படையின் சீரான் மாண்டிடு பொறியாலிங்கன் வருகுவான் போலும் என்றான் என்னும் நகைத்து செவ்வேளியணை இருக்கை நீங்கிப் பன்மணிக்கு இன்ற செம்பொன் பாதுகை சரணம் சேர்த்தி பொன்னவிர்கழல்கள் ஆர்ப்புறங்கடை காறும் போந்து தன்னயல் வந்த காலைத் தருதினம் தேரை என்றான் ஆறுமுகத்து வள்ளல் அருள்பணி தலை கொண்டு ஏகி மாறிலா முதல்வன் தந்தவையம் தடைத்து வெங்கால் தாறு சேர்கோலும் நானும் தாங்கினன் கடாபிவிப்ப ஏறினானதன் மேலையன் இமையவர் யாரும் ஆர்த்த இந்திரன் கவறி சாய்ப்ப இமையவர் வட்டம் வீச சந்திரன் தபனன் என்போர் தன்னிழற்கவிப்பு தாங்க அந்தகன் உடைவாழ்்பற்ற இயக்கோ நடைப்பை கொள்ள சிந்து நீர் நீரரசன் செம்பொற்படியகம் ஏந்தச் சென்ற நாயகன் குமரன் போர்மேல் நடப்பது தெரிந்து பூதர் ஆயிர வெள்ளத்தோறும் ஆற்களி நாணா ஆத்து காயரி உமிழும் சூலம் கணிச்சி தண்டு எழுவு நாஞ்சில் நீ உயர் பழுவம் குன்றம் கொண்டனர் விரைந்து சூதா அடித்தனர் பறைகள் சங்கம் ஆர்த்தனர் சீர்த்தி படித்தனர் பாங்கர் எங்கும் பனமணிக் கவிகை வட்டம் பிடித்தனர் தமது வீரம் பேசினர் மூறி ஏற்றுக் கொடித்தொகை அனந்த கோடி கொண்டனர் குணிப்பில் மூவர்கள் முதல்வன் வந்தான் முக்கணான் குமரன் வந்தான் மேவலர் மடங்கள் வந்தான் வேல்படை வீரன் வந்தான் ஏவரும் தெரிதல் தேற்றாது இருந்திடும் ஒருவன் வந்தான் தேவர்கள் தேவன் வந்தான் என்றன சின்னம் எல்லாம் ஆசரு பூதர் சூழாமரர் வாழ்த்தெடுப்பையன் பாசறைக் கலத்தை நீங்கி பரந்தலை நிலத்தின் எல்லை வீசுறு மறுத்து மின்னும் வெள்குற நொடிப்பில் செல்ல கேசரி முகத்தினானும் கிளர்ப்படையோடு நேர்ந்தான் பருப்புறும் எழுவும் வான் தோய்ப் பழுவமும் பரசும் தண்டு நெருப்புமிழ் சூல வேலும் நேமியும் கொழுவும் குன்றும் பொறுப்புரள் பூதர் வீசிப் பொறுக்கென உணர் தம்மை மறுப்பு ஏற்களிற்றை மாவை வையத்தை எடுதல் குற்றார் குந்தமும் மழுவும் தண்டும் குலிசமும் எழுவும் கோலும் முந்திய கழுமுள் வேலும் முசலமும் கொழுவும் சங்கும் எந்திரக்கவன் வீழ்கல்லும் எக்கமும் பிறவுமெல்லான் சிந்தினின் ரவுணர் பூதப்படையினைச் செருத்தல் நுற்றார் இருதிறப்படைகள் தம்மில் இத்திரம் பொருதவில்லை குருதிவந்தலைப்பமார்பு சென்னிதோள் குறைந்து வேறாய் தரையடை மறிந்தார் பல்லோர் சங்கரன் விடுத்த மூரல் விரிகனல் சிதறிப்பற்ற வெந்து வீழ்புறமதே போல் கண்டனன் அனைய செய்கை கனல் புழி பரிதி கண்ணான் மண்டமற்புரியா நிற்கும் மாற்றலர் தம்மை வாரி உண்டனன் எனது சீற்றம் ஒழிக்குவனு என்ன அண்டமும் திசையும் தானே ஆகவோர் வடிவம் கொண்டான் ஆயிரமுடியின் மௌலி அண்டத்தின் முகட்டை நக்கப்பாயிருங்கரங்கள் அண்ட பாங்கரை அலைப்ப பாருட் போயின பதங்கள் அண்டத் தடியினைப் பூழை செய்ய மாயையால் இணையவாரோர் வடிவு கொண்டார்த்து வந்தான் வந்திடு சீற்றத்துப்பின் மடங்களின் தோற்றம் நோக்கி அந்த கண்ணசைந்து நின்றான் ியலானான்ான் இந்திரன் துக்கமுற்றான் எரிப்பதைப் பதைத்து சோர்ந்தான் சிந்தையின் மருட்கை உற்றா முகன் முதலாம் தேவர் அன்னதொர் எல்லையில் ஆளி முகத்தோன் முன்னுரு பூதம் முழங்கொலி நீத்தம் என்னதும் அங்கை ஈராயிரம் ஓச்சி உன்னு முன் வாரினன் உண்டல் ப ஈட்டுரு பூதரிருங் குழுவத்தை மோட்டுரு சிங்கமுகன் கரமுற்றும் நீட்டினன் அள்ளுதல் நேமிகள் மாறாய் மாட்டுரு கொண்டல்கள் வாருவ போலும் ஆயிரக்கோடி ஓரங்கையனாக போயின பாணிகள் பூதரை சீயமுகம் கெழு செம்மல் அகன் பேழ்வாய்களில் இட்டு விழுங்கினன் மீனமதாக வியன்படை அங்கைக் காணுறு குன்று கறித்திரனாக வானபல் பூதரை அட்டிடு சாலை போனக மாமிசைந்தான் புகைவாயான் அண்டமொறாயிரமாங்கொரு பாங்கர் வீண்டு வெவ்வேறு விளங்குவ போலும் கண்டகன் வெய்ய கணங்களை எல்லாம் உண்டிடுகின்ற உலப்பில பேழ்வாய் செப்பரும் வென்றிகொள் சீய முகத்தோன் கைப்புகு பூத கணத்தினர் யாரும் அப்பெருவாயிகளின் ஆற்றுருமாக்கள் ஒப்பிடைச் சென்றன உற்றனர் அன்றே தானவனங்கை பூதர் மே நிகழ்வாய் தொருமே பான்மை ஊனமில் விண்ணவர் ஊர்தொரும் இம்பர் மாணவர் யாரும் வழிகொள்ளல் போலும் மன்னிது அன்றனின் வானவர் வைகும் விண்ணிது அன்றனின் வெவ் அசுரேசர் நன்னுலகீதன நாடினர் தீயோன் கண்ணகல் வாயது கண்டிடு பூத வாய்க்கொழும் எல்லை மடங்கள் முகத்தோன் மூக்குடன் அஞ்சவி மூலமும் வல்லே நோக்கினர் இங்கு இது நூழை கொள் என்னா ஊக்கொடுசிற்ற்சிலர் ஓடினர் போனார் அந்தமில்சீயன் அகன் பெருவாய்ப் போய் கந்தரம் நீங்கினர் நெஞ்சு கடந்தார் உந்தி புகுந்தனர் ஒன்புவிரு கிழ்நிலை சென்றுருமா போ தீயமுகம் கிழ் செம்மல் உயிர்ப்பில் போயினர் உந்தி புகுந்தவர் சில்லோர் ஆயிரம் யோசனை அந்தரம் மீண்டு மேயினர் அங்கு அவன் மீண்ட உயிர்ப்பார் வெவ்விடமென்ன விளங்க சுரேசன் துவ்விடவே யகடுற்றிடு தொல்லோர் அவ்விடம் யாவினும் ஆதியை உன்னற்கிவ்விடமே இனிதென்றனர் கழித்தவன் மடியூர் கணவராய் இடை கிளைத்தனர் கைகளில் படையில் கீறினர் துளைத்தனர் கெடாமையில் தொல்லை வன்மை போய் இழைத்தனர் ஒரு சிலர் யாது செய்வராள் ஆயிரம் வெள்ளமா மாடல் பூதரை வாயிடை பெய்து தன் அகட்டில் வைத்துளசியமா முகத்தவன் செயலைப் பற்கள் ஓய்வர மொழியினும் ஒழிதற்பாலதோ இத்திரம் நிகழ்ந்திட ஈண்டு பாரிடர் பத்து எனப்படும் பறவை நீத்தமும் கைத்தலம் பாரினன் கயவன் மோட்டினுள் வைத்தலும் கண்டனர் வானுளோரெல்லாம் என் கெழுபூதரை நுங்கினான் இனி மண்கெழு பொருளெலாம் வாரி நுங்குமால் விண்கெழு நம்மையும் விரைவில் பற்றியே உண்குவன் என மருண்டு உம்பரோடினார் நேடிய ஒற்றுவர் நின்றிலார் விரைந்து ஓடினர் அவுணர்கோன் உபயத்தாழ் மலர் சூடினர் சென்னியில் தொழுத கையினர் மாடுரு பலசன மகிழக் கூறுவார் ஏதமில்லறிமுகத்திழவல் கந்தவேள் தூதனைப் பிறர் தமைத் தொலைவில் பூதரில் பாதியை நான்வலைப்படுத்து வீட்டியே ஆதவன் எழுகிரி அகத்தராக்கினான் இங்கு இது ஈசன் தன் மகன் தாங்கிய வேலோடு சமரின் ஏற்றிட ஓங்கும் ஓர்வடிவு கொண்டு உனது பின்னவன் ஆங்கு எதிர் பூதரை அள்ளி நுங்கினான் இவ்வரை நிகழ்ந்தன இணையை துணை மைவருமிடற்ற மதலையோடு போர் கவ்வையை ஏற்றிடும் கண்ணல் ஒன்றினில் இலர் எனச் செய்து மே நன்னைய மொழி பலனவென்று தூதுவர் உன்னினர் விழைந்த சீர் உதவி மன்னவன் தன் நுழை ஒருவனை நோக்கி சாற்றுவான் கந்தனுடு அறிமுகன் கனன்று போர் செய்வான் முந்துளதானையின் முடியும் பற்பல இந்த நல்நகர் உரை படைகள் யாவையும் உந்துதி ஆயிடை ஒல்லை நீ என்றான் சாற்றிய உரை கொடு தாழ்ந்து கம்மியன் காற்றென ஏகியே கரங்கு தானையுட் போற்றலன் அமரிடைப் போமின் போமின் என்றேற்றுமுரசினை எரிவித்தானரோ பனை ஒலி கேட்டலும் பதியுள் வைகிய இணையறு தானைகள் வெள்ளம் யாவையும் மணி கழுவகுப்புடன் ஆத்துச் சென்று சூர்த்து அமர்புரி சூழல் புக்கவே அம்புதியாம் என அணிகம் சென்றுழித்தும் பை அஞ்சி கழிகைச் சூரன் என்பவன் எம்பிதன் போர்வலி காண்பன் யான் என செம்பனம் தபிசினும் தீர்ந்து போயினான் தன் பெருமந்திர நடுவன் தங்கிய கொன் பெரும் மேருக்குன்றின் மேல் இன்புறு திருவொடும் ஏறினானரோ பொன் புனை இதயமேல் இரவி புக்கென தாதவிழ் தார்முடித் தம்பி கொண்டதோர் மேதக வடிவமும் தமியன் வேளுரப் பூதர்கள் உண்டியாய்ப்போன தன்மையும் காதலின்ன உணர்கோன் கண்ணின் நோக்கினான் வரும் இதம் என்று மண்ணுயிர்கட்கல்லல் செய் கருமித வழிக்குறு கனலில் தோன்றினான் பெருமிதம் விம்மிதம் பெரிதும் எய்தினான் உறும் இதமாம் என நகைக்கும் போதையான் இங்கு இவன் நின்றிட இதற்கு முன்னரே சங்கையில் பாரிடத்தானை முற்றவும் சிங்கமா முகத்தவன் நுகரும் செவ்வியின் அங்கு அருமுகன் அதனை நோக்கினான் ஒருத்தனையாகியே உலகிலாமடும் நிறுத்தன்னது அருள்மகன் நேரலாரோடும் செருத்தொழில் புரிவது ஓர் சிறிய ஆடலைக் கருத்திடை உன்னினன் கணிப்பில் ஆற்றலான் செய்ய தாமரை வனங்களும் செங்கதிர்த் தொகையும் ஐயசேயொழியின்றி இருந்து என்னார் இரண்டு கையும் மூவிறுமுகங்களும் உடையவன் காலோன் வையம் உந்திட அடு வந்தான் வந்திடுகின்ற காலே வயப்பெரும் பூதர் யாரும் அந்த முற்றதனை ஓரா அடுக்கரி பறித்தோர் செற்ற வெந்திரல் அவுணர்கோன் தன் மேதகு படைஞர் முற்றும் கந்தவேள் தன்னைச் சூழ்ந்தார் கனலி சூழ்கடலே என்ன சூழ்த்தரும் அவுண வீரர் தம் படையுகள் முற்றும் ஊழ்தரும் உருமி பெய்ய உலகூடை முதல்வன் காணா கால் தரு மேறு அண்ணக் கார்முகம் ஒன்று வாங்கி வீழ்த்தரும் அருவி போலும் வியன் குணத்தோதை கொண்டான் ஆயிரக்கோடி ஞாலத்து அண்டங்கள் வெடித்தவற்றைப் பாயிரும் புனலின் அண்ட பத்திகள் பகிர்ந்த பாங்கர் தீயழல் அண்டம் கேண்ட செறிமறுத்தண்டம் விண்ட மீ வெளிமூதண்டம் வேய்தன உடைந்த அன்றே அப்பெருநானின் போதை அறிமுக செப்புரு கேள்வி ஆற்றும் செவிப்புலம் புகுதலோடும் கைப்படை சிந்தி வீழ்ந்தார் கவிழ்ந்தன களிருமாவும் ஒப்பில் சீரருளி தேர்கள் ஒல்லன உடைந்த அன்றே மூறிவில் கொண்ட நானின் முழக்கினை வினவியற்றால் பாரிடைக் கவிழ்ந்ததானை பரப்பையும் நோக்கி நின்றானாதைப் புரியும் நீரார் அரண்மகன் இவனாம் முன்னம் தாரகர்கடந்தான் என் கை சரதமே போலும் என்றான் வாழ்வுளை அலங்கு நெற்றி மடங்களோன் இணைய கூறிப் பாலகன் வன்மையானே படுத்தனன் மீழ்வன் என்ன கால் உடை நெடுந்தேரோடும் கையனோர்கத்தின் நேர்ந்து வேல் வேல்வுடை அண்ணல் தன்னை நோக்கின விளம்பல் உற்றான் கண்ணுதல் முதல்வன்மைந்த கழறுவன் ஒன்று கேண்மோ எண்ணலர் வலியை மாற்றல் இறையவர் கடனே அற்றால் விண்ணவர் தமைத் தண்டித்தோம் அவர்குழும் அல்லை வேறோர் நன்னலன் எமருக்கில்லை நடந்ததென் நமறுக்கென்றான் உரை தருமழியன் தன்னை வலியவன் ஒரு கின்னாடி முறை கெழுதண்ட மாற்றி அண்டங்கள் முழுவதுக்கும் இறையினைப் புரிதும் அற்றால் நீவிர்கள் இமையோர்கிட்ட சிறையினை அகற்ற வந்தேன் செருவும் அத்திரத்துக்கு என்றான் எங்கள் நாயகமாய்வுள்ள இறையவன் இணைய கூற சிங்கமா முகத்து வீரன் உறும் இடி ஒப்ப அங்கையோடு அங்கை தாக்கி அண்டமும் குலுங்கனுக்கு பொங்கு வெம் சீற்ற மேலான் இங்கு இவை புகழல் உற்றான் இங்கு எமர்த்தமையும் வென்றாயிமையவர் சிறையும் இன்றே நீங்கினராவர் நீயும் நீ குதி போலும் போலும் நாங்களும் மழியேர்த்தாமேனன்று நின் சூழ்வே ஆற்றல் ஓங்கியது உனது மாட்டே உண்மை இது அன்றே உண்டோ இந்திரகுமரன் தன்னை இமையவர் குழுவை வாரி வெந்தளை மூழ்குவித்து வீட்டிய சிறையை நீக்கல் சந்திர அண்ணல் தன்னினும் முடியாதென்றால் மைந்தன் நீ ஒருவன் கொல்லோ முடித்திடவில்லை மன்னோ கண்ணுதல் தந்த காமறு சுடர் வேலாற்றல் எண்ணலன்மரலியாகி இகழ்ந்து போரியற்றினானே உள்நிகழ் ஆவி கொண்டாய் ஓடினால் உய்து ஈண்டு நன்னிய தன்மை எங்கள் நல்வினை தந்தது அன்றே கடம்பமர் கண்ணியாய் கேள் கடவுள்வேல் கொண்ட ஆற்றல் திடம் படுநினது வன்மையாவையும் தெரி தந்துள்ளேன் தடம்படு குவவுத்தின் தோல் தாரகன் போல ஞாட்பின் மடம் படுகின்றதில்லை வல்லை போர்ப்புருதிமாதோ பொறுதிரள் வயவர் யாரும் பூதறிப் பலரும் மாய்ந்தே எரிகதிர் உதயம் காண விரைவில் என் அகடு சேர்ந்து விழிந்தன தமியன் நின்றாய் செருவினை இழைத்தும் என்னும் ஊக்கமே சீரிதம் மா தாத விழ்தருவின் நீழல் சயந்தனை தீது ஒரு சிறையின் நீக்கச் சென்ற நீ துணைவரோடு தொகையை வாழா போக்கினை தமிய நின்றாய் ஊதியம் இதன் மேல் உண்டோ உனக்கு இது கிடைத்தது அன்றே முனை கிழு சமரின் வந்து முடிந்தனர் முடிவில்ாதார் இணைவொடும் தந்து ஏகி எரிந்துளார் தொகையும் அனையதை உணராய் கொல்லோ அமர் ஈண்டு வந்தாய் கனவி விடுவது உண்டோ கடவுளர் சிறையை என்றான் என்ற சொல் நன்றிவன் கொண்டது என்ை செய்து சிலையில் பூட்டி ஒன்று ஒரு வைரவாளி ஒல் என துறப்பத்தீயோன் பொன் திகழ் மருமம்புக்கு புறத்துரி போயது அன்றே அருவியன்னாகம் உள்ளான் அகன் பெருவிழிகண் கூறாய் அருவியனாக மன்ன அறிமுகன் ஐயன் செங்கோல் அறிவியனாக மூழ்க அலக்கண் உற்று இழியும் செந்நீர் அறிவியனாக நின்றான் அமரர் மற்றது கண்டு ஆத்தா கற்றயம் கதிர்வேலண்ணல் காமரு பகழிப்பாய மற்றவன் புறனும் மார்பும் வாயில்கள்ளாதலோடு மற்றது நோக்கி தீயோ நகத்துறை கணங்கள் முற்றும் புற்று எழுதலை என்ன அந்நெறி துருவிப்போந்த உய்குரு கணத்தின் தானே உந்தியை ஒரு விவாலி சே குருவாயில் நீங்கித் தெழிப்பொடு புறத்தில் போக மை கிளர் புந்தி வெய்யோன் மற்றது கண்டு சீறி கை கொடு நெறியை மாற்றிக் கந்தன் மேல் ஒரு தண்டு உய்தான் அண்டம் பிண்டது கொல்யனானி மணி தொகுதியாற்ப தண்டம் வந்து இடுதலோடும் தன் நிகரில்லா அண்ணல் கண்டனன் கிமைப்பில் நான்கு கனை தொடக்கதையை சிந்தி ஒன் திரள் சூரன் பின்னோன் நெற்றி புக்கு ஒளித்தான் ஒளித்திடுகின்ற காலை உருகெழு மடங்கற் பேரோன் களித்திடல் கோட்பு சிந்தி தெளித்திடும் உணர்வும் இன்றி செய்ய கோல் அளித்திடல் ஒழிந்த காலத்துலகம் அழுங்கி நின்றான் பேர்ந்திடும் உணர்வொடும் பிரிவில் துன்பொடும் சேர்ந்திடும் அறிமுகத்தீயன் நின்றொழி வார்ந்திடு குருதி தோய் வாயில் மூடுகை சோர்ந்தனாருள்வரத் மாயை போல் அறம் தவிர்ந்து ஒழிகினோ நாகம் தன்னிட திறந்திடு நெறிகளால் சிறையின் வைப்பொரியே பரந்திடு புல்யெனப் படர்ந்து புரந்தனில் வந்தன பூதம் யாவுமே அன்று அறிமுகத்தவன் அலைத்து நுங்கின கொன்றன எரிந்தன கூலியாவையும் வென்றிகொள் வேல் படை விமலன் துன்றி வந்து அடைந்தன தொன்மை கூடியே அன்னதொரு காலே அருமாமுகடவுள் தன்னிகர் இல்லாத தனக்கு இளையோர் தங்களையும் துன்னல் உருபூதொகையோர்கள் யாவரையும் உன்னி அவர் தம்பால் ஒரு கோல் தொடுத்த உந்தும் பகழி உதவி பலகடந்து முந்தும் கதிருதயம் முன்னுற்று மொயம்பர் பந்தம் கொடு சூழ்ந்த சிந்திடலும் கந்தனதருளால் கண்யில்வார்போல் எழுந்த பாசத்தலையில் படுவார் அது நீங்கி மாசற்றனல் உணர்வு வந்தெய்த உய்ந்தனராய் பேசக்கரிய இன்பம் பெற்றோர்கள் தாமாகி ஈசர்க்கு இனியான் இணையடிகள் வாழ்த்து எழுத்தா ஆங்கு அது காலத்தில் அருமுகவேள் உய்தகனை பூங்கமலத்தோன் உதவு புட்பகத்தின் மாற்றியதாய் தீங்கில் இளமைந்தமைச் சேனையொடு முகந்து தாங்கி விசும்பின் தலை கொண்டு சென்றதுவே என்று திகழ்வற்பை இகந்து ஏழு சென்று கடிது செருநிலத்தில் சேனையொடு நின்ற குமரன் நெடுந்தாள் முனம் துன்று கணை புதிந்த தூணி புக்கதுமே அந்த அமயத்தில் அடல் வீர மொம்பினும் இந்திரனும் போற்றும் இலக்கருடன் எண்மர்களும் அந்தமிலா பூதாணிகங்களும் அழியால் கந்தன் இணையடிகள் கை தொழுது தாழ்ந்தனர் ரே நீக்கம் பெறாது உயிர்க்குள் நின்றானை தொல்வரிஞர் ஆக்கம் பெற்ற நாடி வணங்கிப் போற்றுதலும் வீக்கும் கணை கழற்கால் வீரர்தமை நோக்கி தேக்கும் கருணையினால் இது ஒன்று செப்பினால் தொக்கீரவு தொடுமாயை சூழ்வலையில் புக்கீர் புலந்தீர் புலனழிந்தீர் யாப்புறவும் தக்கீர் உதயம் தனில் புகுந்தீர் இவ்வாறு மிக்கீரும் நொந்தீர்கள் போலும் மிக வென்றான் முந்தை உணர்வு முடிந்தால் என்னார் உயிர் போய் அந்த நிறையத்து அழுந்தி அயர்ந்தால் என் வெந்துயரம் மூழ்கிவினைப் பிறவிப்புக்கால் என் எந்த இயருள் உண்டேல் எமக்கு என் குறை என்றார் ஆங்கு ஆகும் எல்லை அருமறையும் தேரறிய ஓங்கார மூலத்து உணர்வாய் உரை பகவன் நீங்கா நெறியா நிறை பேரருள் புரிய நின்ற பரிசனர்கள் போற்றினரே அன்னதோர் அமைதியில் அண்ணல்வார் சிலை துண்ணுறு நானொலி கேட்டுச் சோர் ஓரா முன்னுர விழ்படை முதல்வன் ஆடலை உன்னுறு செய்கையால் எழுந்தையில் இங்கு இவன் ஒரு மகன் எமையலாம் சிலை தூங்கிய நாணினால் தொலைக்கும் கொல்லா தாங்கிய படை உடைத்தகுவர் தானைகள் தீங்கனல் பறந்து எனச் சினம் கொண்டு ஆர்த்தவே ஆழிமாள் கடல் புரை அவுண மாப்படை காழுலாம் பலபடைக் கலமுஞ்சிந்தியே ஊழினால் எல்லையின் உலகலாம் அடும் கேழிலான் மதலையை கிளர்ந்து சூழ்ந்தவே சுற்றிய வேலையின் உருவல் தோன்றிட நெற்றியம் கண்ணுடை நிமலன் மாமகன் கொற்ற வெஞ்சிலையினைக் குனித்துப் பூட்டியே செற்றிய கனைமழை சிதறினான ரூ அங்கியின் வடிவால கங்குலை நிகர்ப்பன கால கொப்பன பொங்கிய வெஞ்சின புயங்கம் நேர்வன செங்கதிர் மலைவன செம்மல் வாழியே மின்னினும் சுடரின உருமின் வெய்யன பொன்னுரள் நிறத்தன மணியின் பொற்பின மன்னிய வானவில் மாறு கொள்வன பன்னிறம் பகவன் வாழியே சூலம் போல்வன தோமரம் போல்வன சுடர்வாய் ஆலம் போல்வன நாந்தகம் போல்வன அடல்வேல் கோலம் போல்வன கழுமுழும் போல்வன குலிசாலுகன் அறத்தை நல்களின் அந்தணன் போல்வன அகில அன்படு போற்றலில் செங்கண்மால் போல்வ ஒரு தமன் உயிர் உண்குறும் அவுணரை ஒருங்கே இருத்தல் செய்திடும் தன்மையால் ஈசனே போ காற்றில் செவ்விதில் செல்வன கரங்குவடுங்கள் குற்றிக் கொப்பன மனத்தினும் கடியன கொடுந்தீ ஊற்று கோடிகள் அணுகினும் பிசையினால் நொய்தின் மாற்றத்தக்கன குமரவேள் விடுத்துடும் ஒன்று தொட்டிடில் கோடியாமொல்ல இல்லவையும் துன்று கோடி மேல் கோடியாம் மேலும் அத்தொகையே அன்றியாரதற்கு எண் உரைப்பவர் அனந்தம் என்று சொல்வதே முருகவேள் தொடும் கணைக்கிழக்கம் கார் பிளந்திடும் அலக்கரை உண்டிடும் கதிரோன் தேர் பிளந்திடும் வடவையை விழுங்குறும் தேவர் ஊர் பிளந்திடும் மேருவை பிளந்திடும் உலவா பார் பிளந்திடும் ஞானநாயகன் விடும் பகழி வரை கிழிப்பதும் புவியினை பிளப்பதும் வரம்பில் திரை கடல் குடித்திடுவதும் பிறவும் ஓர் சிறப்போ அரிய ஆயிர கோடி அண்டங்களாம் அனைத்தும் உருவி நிற்கிழ பின்னரும் ஓடும் என்று உரைக்கின் தொடுநெடுங்கனை இவ்வகை செறிதலும் சூழ்வார் அடி கைத்தலம் துணிந்தன அணிதோள் முடி துணிந்தன உரம் துணிவுற்றன கரைகள் பட்டன ஆவுணர்கள் பட்டனர் கடலின் நிறைகள் பட்டன களிர்கள் பட்டன நிறந்த திரைகள் பட்டன புறவிகள் பட்டன செறிந்த வரைகள் பட்டன பட்டன அளவை தேர்மான் தேர் ஒப்புக் கொண்டிடா மேலையோன் ஒன்றை ஒன்றாக்கும் துப்புக் கொண்டிடும் அற்புதம் உணர்ந்தவன் தொன்னாள் வைப்பு கொண்ட பாரண்டங்கள் முழுவதும் வரம்பில் அப்புக் கொண்டது ஓர் அண்டமே ஆக்கியதனால் செப்புரத்தகும் பிம்மிதம் அன்றீது தேவர் எப்புறத்தரும் காண்கில ஆரம்பிறான் கணைகள் ஒப்புறத்தரும் அண்டத்தின் தொகையலாம் உரிய இப்போய் அப்புறத்தினில் இடுவனா உணர்த்தம் தலைகள் மூரி அண்டலர் யாக்கைகள் எடுத்து உடன் முடுகி பாரி அண்டங்கள் ஆயிரம் கோடியும் பகிர்ந்து அவற்றை அண்டங்கள் ஆக்குவ அண்ணல் தொல்கனைகள் ஒன் துளிப்படுகுருதியும் அவுணர்கள் உரமும் கண்ட துண்டமும் சென்னியும் தோள்களும் கரமும் முண்டமாம் கரி பரிகளும் விழிந்த தேர்முற்றும் அண்டம் எங்கனும் சிரிந்தன அட்டிய திறம்போல் புள்ளுலாவு வேலருமுகன் பகழி போர் புரிந்த மல்லர் மாப்படை அழைப்பதோ அறிதுவல் விரைவால் அள்ளல் வாரிசூழ் ஆயிரம் கோடி அண்டத்தின் உள்ள தான் அவர் தம்மையும் முடிவு செய்து உலவும் குமரநாயகன் தொடுசரம் நிறத்தலும் குளிர்ந்த கமலமாமலர் முகை பொறுமுகத்தினர் கரத்தர் தமர நேமிகோள் புகழ்ச்சியர் வணங்குரு தலையர் அமரர் யாவரும் வாங்கிடை பிழைத்து நின்று ஆர்த்தார் ஒருவனும் நின்றனன் செருவில் மீ உயர்ந்து சூழண்டத்தின் அளவு எலாம் விரவ மாய கொண்டிடு பெருந்தகை தூயன் வாளிகள் பட்டுணர்வு அழிதலால் தொலைந்து சீயமா போல் அயற்சியை நீங்கிச் சென்ற தன்படையாவையும் கண்டிலன் சிறுவன் கொன்று வீட்டினென்பது தெரிந்துளம் கொதியா ஒன்று போல ஓர் ஆயிரம் சிலைகள் கொண்டுற்றான் அலைவளைந்த பார்க்கடல் மிசை பத்து நூறு அம்பொன் மலை வளைந்து அமர் தன்மை போல் மன்னன் மாட்டு அன்றி தலைவளை அறிமுகன் தனது கைத்தலத்தால் சிலை வளைந்திடக் குனித்தனன் சுடுசரம் தெரிந்த சீ அமாமுகன் செஞ்சிலை பூட்டி நூறு ஆயிரப்பத்து அடிசரம் ஏவலும் நாயகன் அது கண்டு நகைப்புறா ஓய்வில் வாழியோர் ஆயிரம் தூண்டினான் ஆற்றல் மேதகுமாயிரம் வாழியால் மாற்றல்கணை மாறி விளக்கியே சாற்றுதற்கரிதாகிய தன்மையான் வீற்றும் மாயிரம் வெங்கணை உந்தினான் உந்து கோலை ஓர் ஆயிரம் வாழியால் சிந்தியே திரல் சிங்க முகாசுரன் ஐந்து நூறு இரண்டாயிரம் வெங்கணையந்தை மேல் வரையேவினன் என்பவே பதகன் வாழிகள் பத்திலக்கையும் நதிகுள் வெங்கனை நூறு பத்தாயிரம் கதும் என தொடுத்தே மறை காண்கில அதில் கருங்கழல் அண்ணல் அகற்றினான் திருத்தகும் திரள் சீய முகத்தினான் உருத்து வாளி ஓர் ஆயிரம் தூண்டுரா பரத்தின் மேற்படு பண்ணவன் தேர்விடு மறுத்தின் மார்புற வல்லை எழுத்தினான் ஆரழல் சினத்து ஆளறி மாமுகன் நெஞ்சு குளித்திட மாறுதப் பெயரோன் வலி சிந்திட சோரி எழத் துன்புற பாகுபட்ட பருவரல் நோக்கியே வாகை எண்ணல் வரிசிலை கால்வளை ஏகநூறு பகழி தொட்டு எண்ணலன் சேகை மான் கொடி தேரினை வீட்டினான் தேரழிந்திட தீயரின் தீயவன் ஊரழிந்த உடுபதி போன்றுளான் காரழிந்திடக் கல்லன ஆர்புரா பாரழிந்தனன் பல்கனை வீசினான் வீசுகின்றவியன் கணை யாவையும் மாசில் காற்றியன் வாழியின் மாற்றிடா ஆசில் வெஞ்சரம் ஆயிரம் தூண்டியே நீசன் விற்களை நீள் நிலம் சேர்த்தினான் அண்டலன் கொண்ட ஆயிரம் சாபமும் துண்டமாகி தொலைந்து நிலம் புக விண்டு நான் முகத்தோனும் விண்ணோர்களும் கண்டு நின்று கரம் எடுத்து ஆர்த்தனர் கோலுமிழ்ந்த குனிசிலை கூட்டர கால வெவ்வழல் என்ன கனன்று உளான் சூலம் ஒன்று துளக்கினன் வீசினானால அகாலம் அளக்க உய்தாள் என துன்னலன் விடுசூலத்தை ஏழிரு கொன்னு கணை தூண்டிக் குறைத்திடா பின்னும் ஆயிரம் பேர் அழல் புங்கவ மின்னனத் துறந்தான் அடல் வேலினான் கொண்ட வேர்க்கை குமரன் சரங்களைக் கண்டு தீயன் கனன்று கரந்தனில் தண்டம் ஒன்றில் தரைப்படச் சிந்தியே அண்டம் ஏயினான் விடுத்த வாளி பொடித்ததும் வெவ்வியோன் பிடித்த தண்டொடுப் பேர்வதும் காண்குறா படித்த ஏழு கணை தூண்டினன் வன்கதை எடுத்த கையை இருநிலம் சேர்த்தினான் சேர்த்து முன்னுரத்தியவன் தோளினும் பேர்த்துமாங்கு ஒரு பெருங்கை புறப்பட பாத்தலம் புகு தண்டினைப் பற்றியே ஆர்த்து வீசினன் ஆதியம் தேவன் மே கொட்டலன் தொடவுற்ற தண்டத்தின் மேல் நிகர் கணை ஆயிரம் விட்டறுத்தனன் மேல்வரு பாந்தளை அட்டிடும் கதிர் ஆதவன் என்னவே அண்டர் நாயகன் ஆயிரம் வாழியால் தண்டம் வீழத்தடிதலும் மாற்றலன் கண்டு சீரிக் கடுந்திரல் கூற்றிடை பண்டை நாட்கொண்ட பாசத்தை வீசினான் சுற்றுப்பாசத் தொடர்ச்சியை நோக்கிவேல் சொற்று ஓர் ஆயிரம் தீக்கனை தூண்டலும் வற்றல் மான் கொடிவன் நீன் தீச்சுடருற்றதாம் என ஒன் பொடியாயதே நான் அற்றது கண்டனன் நானுறுவான் ஏணுற்றிடு சேயை இராயிரமாம் பாணித் தொகையைக் கொடுபற்றிடுவான் பேணிச் சினமோடு சிங்கத்திரலோன் வருகைதனை எங்கட்கிரை நோக்கியிராயிரமாம் வெங்கட்கணையாயின விட்டவுடன் அங்கைத் தொகையாவு மறுத்தனே கொற்றம் கிழுவுற்ற குகன்கணையால் செற்றம் திகழ் ஆழறி செய்ய கரம் அற்றம் புவிவீழும் முன் அங்கை நிறை முற்றும் புதிதாக முளைத்தனவே அற்றுப்புவிவீழ் தருமங்கைகளை மற்ற துணை வந்தெழுமான் கைகளால் பற்றிச் செல அன்னது பார்த்தனால் நெற்றிக் கண் அளித்திடும் நீல் சுடறோன் ஓராயிரம் வாளிகள் உய்தவுணன் ஓராயிரம் நீன்முடிவல்லையரா ஈராயிரம் வெஞ்சரம் ஏவியவன் ஈராயிரம் மொயம்பும் இருத்தனனால் அன்பற்றவன் மொயம்புகளற்றன கண்டு இன் புற்றணர்வான் அவர் ஏண்டியவை முன்புற்றது போல முளைத்தெழலும் துன்புற்றனர் யாக்கை துளங்குருவார் கண்டானுது விண்ணவர் காண்பரியோன் பண்டால் அவனத்திடை பாணி தண்டாது அழல் கொய்திடு தன்மையினால் உண்டாகியவார் என உன்னினே உண்ணும் பொழுதத்தில் உம்பரலாம் என்னங்கிவன் வாய்வது எனத் தளர முகன் முன்னம்பெயர் சிங்கமுகன் முனியாச்சென்னின் ரிஷ்து ஓர் மொழி செப்பினால் உழைக்கும் கணை தள்ளியுகம் பல நீ கிளைக்கும் தலை மொய்ம்பு கெடுத்திடினும் முளைக்கின்றது அலான் முடி முடிவுற்றிடுமோ இழைக்கின்றனை நீ கொல் எனப் பொறுவாய் முயும் துதவத்தியல் முன்னலை நீன் ஐயன் தருமாற்றல் அறிந்திலை போர் செய்யும்படி வந்தனை செய்வொரு நீ உய்யும்படி உனது ஊக்கமுமே மான்டேவர் தமைப்புரிவன் சிறை போய் ஆண்டே வருகின்றது மாற்றல் உள்ளேன் ஈண்டே அழிகின்றதும் இல்லை இவன் மீண்டி ஏகுனின் உயிர் விட்டனால் என்னலும் அதனை ஓராயெம்பிரான் குமரன் சொல்வான் உன் உயிர் இழைத்த எல்லை ஒழிந்தது கூற்றும் வந்து பின்னுரின்றான் என் நீ பிதற்று தீ உணர்விலாதாய் முன்னொரு கணத்தில் நின்னை முடிக்குவன் காண்டி படைப்பவன் குறவன் ஈது பகர்தலும் உணர்க்கோமான் இடிப்பு என ஆர்த்து குன்றம் ஈராயிரம் பறித்து வீச நொடிப்பினில் அவற்றை வாழின் உற்றின் ஆக்கி தடப்பெறும் மர்மம் மூழ்க சரங்கள் ஆயிரத்தை ஒய்த்தான் மாயிறு நெடுங்கண் வாழி ஆர்பத்தை அகழ்ந்து துன்ன கா எரி களுமம் கண்ணான் கைகளால் அளவை தீர்ந்த பாயிரும் குன்ற நாடி பறித்தலும் கண்டு செவ்வேள் ஆயிரம் கனை தொட்டு அண்ணான் அணிமுடித்தொகையை வீழ்த்தான் அறுத்திடுத்தலைகள் வீழ ஆயிரம் சென்னிவல்லே மரித்தும் வந்தெழுதலோடும் மடங்கள் மா முகத்தன் முன்னம் பறித்திடு குன்றம் வீசிப் பருவலித் தடந்தோல் கொட்டி எரித்தரு கதிரும் விண்ணோர் யாவரும் உட்க ஆர்த்தான் ஆர்த்திடு காலை செவ்வேள் ஆயிரத்தி இரட்டி கொண்ட கூர்த்திடு பகழித் தூண்டி குன்றங்கள் சென்று வையோன் தார்த்தட மொயம்பு முற்றும் தள்ளினன் தள்ளு முன்னர் பேர்த்தும் வந்து எழுந்த அம்மா தவத்தினும் பெரிதொன்று உண்டோ அத்திரம் காணாயிதோராடலா உன்னினூற்று பத்துடன் எட்டின் காரும் பரஞ்சுடர் ஒருவாய் நின்றான் மொய்த்திடு பகழி முறை முறை துறந்து மொய்பன் கைத்தலம் சென்னி முற்றும் கண்ட துண்டங்கள் செய்தான் திசைகளில் போகும் நேமி திறங்களில் போகும் வெற்பின் மிசைகளில் போகும் பாரின் மீதனில் போகும் மாந்தர் நசைகளில் போகும் விண்ணோர் நட்டிடை போகும் சிங்கன் இசைகளில் போகும் எங்கும் இட்டிடு சிரமும் கையும் அகரமது ஆதியான எழுத்தெலாம் ஆகிப் பின்னர் மகரமும் மானமேலோன் வடிக்கனை துணித்து வீசும் சிகரமும் துகரமுற்றும் சேனிடைச் சென்று நகரமும் தாவி கோளகை நண்ணுகின்ற தூவுடை நடுவேலண்ணல் சுடக்கணை துணித்து வீச மேலவன் தனது சென்னிமெல் இதழ் அதுக்கி வெண்மேல் ஆவலம் கொட்டிச் செல்லாச்சமுற்று தேவர்கள் மயக்கம் எய்தி திருநில வரை பின் வீழ்ந்தார் வஞ்சரை வஞ்சம் செய்யும் வள்ளலார் குமரன் தொட்ட செஞ்சரம் அனந்த கோடி சென்று சென்று அறுத்து வீட்ட எஞ்சலில் அவனன் மொயம்பும் தலைகளும் யாண்டும் சிந்தி விஞ்சயரமர்தற்கொத்தவரைகளின் மேவல் உற்ற தூயவன் விடுத்த வாளி துணித்திடும் ஒவ்வோர் சென்னி வாயினை அடுபோர் தன்னில் வந்த சில்கணங்கள் நோக்கி ஆயிரக்கோடி கொண்ட களேவரம் அதற்குள்ளிட்டு மாயிரும் சிகரமாடமற்றிதென்றுற்றவென்றே பாடுரு சிரத்தில் ஒன்று பதைத்து வாய்ப்பகிரண் ஆடுருமலகை கோடியாகன் பிணக்குவைகள் உய்த்து வாடமீதென்று புக்கு மற்றது கடிதின் மூட ஓடி உள்ளலைந்ததக்கன் வேள்வியில் உற்றுளார்போல் மண்புரியர் தோன்றல் வாய்ப்பொதி சென்னு புக்கு துன்புறும் மலகை துண்டன் செவி நெறி துருவி போன முன்பொருவன் இல்லை முயங்குவான் உறையுள் புக்கோன் இன்பொடு வன்மை சிந்தி நூழையாலிருந்தவா போல் பொன் தனது மொயம்பும் ஒரு கெழு சிரமும் வீழ்ந்து பன்னெடும் கிரிகளாக அவற்றிட பல டியும் சுவ தொல்லையில்ரிகள் நீங்க முன்னவள்தாகையோடு முறையில் வந்துற்வா போல் அரண்டரும் இவ்வாறு அறுத்தலும் அவுணர் கோமான் முரண் தகு சிரமும் தோளும் பின்னரும் உழைப்ப நோக்கித் திரண்ட பல்கனைகளோச்சி சென்னியில் ஒன்றும் கையில் இரண்டுமே நிறுவிப் பின்னர் யாவையும் தடிந்தா நன்றே மேலுறுபதலை சிந்தி நின்ற மறியற்றுகின்ற கோளறிமுகத்து வீரன் குறைந்துடு முடியுயிற்ற தோள்களும் முன்னரே போல் தோன்றிடப் புகுதும் எல்லை ஆளுடை முதல்வனாகும் மறுமுகன் அதனை கண்டான் நாட்டிசை முகத்தினானும் நாகரும் பிறரும் உட்கச் சீற்றமதுளன் போலையன் சிறிதவன் உறப்பலோடும் மாற்றலனாகி நின்ற மடங்கள் மா முகத்தன் தன்பால் தோற்றிடு சிரமும் தோளும் துளங்கி மீண்டொளித்த அன்றே ஐயனதுங்காரத்தால் அறிமுகன் சிரமும் மொயம்பும் மெய்யிடையொடுங்கிற்றம்மா மேவினார் தம்மை நோக்கி மையுரு கருந்தாதன்ன வன்புறக்கமடஞ்சென்னி ஒய்யனையாக்கைதன்னில் ஒழித்திடும் தன்மையே போ குன்றினை எரிந்தவைற்குமர வேள்கணையாலிற்ற தன்றலை பாணி தோன்றாத் தன்மையை அவுணன் பாரா ஒன்றரமுந்துபன்னாள் உணர்ந்திடுவிஞ்சைமுற்றும் மன்றிரைஅயர்த்தோன் என்ன மானமுற்றழுங்கி நின்றான் அங்கு அது கண்டு செவ்வேள் அருள் புரிகின்றான் நந்தம் வெங்கனை பலவும் சென்று வீட்டிய தலையும் ஒன்றன் செங்கையும் தோன்றிற்றில்லை எழுகனச் செப்பு கைய இங்கு நீ பட்ட பின்கொல் முளைத்திடையிருந்ததென்றான் இருதலை அயில் வேளண்ணல் இற்றன சிறந்தோழென்றே கருதலையின் பேராற்றல் கடவுளர் யாரும் தேர்வர் ஒருதலை இருக்கை கொண்டே உலகலாம் தொலைப்பன் என்ன பொறுதலை உன்னியாங்கோர் பொறுப்பினை பறித்து விட்டான் விட்டிடு பிறங்கல் தன்னை விரிஞ்சனு காசான் காணு நெட்டிலை வாழி ஒன்றால் நீ இரு செய்திடுதலோடும் பட்டது தெரிந்து மாய்வோ நமரிடைப்பாணியோடும் இட்டிடு தண்டம் ஒன்றை எடுத்து நின்றதனைச் சொற்றான் வேலினால் எரியுமாறும் வெஞ்சிலை வளைய வாங்கி கோலினால் விடுத்ததொன்றைக் குறைத்திடுமாறுமல்லால் பாலனி படைகள் வேறு பயின்றதொன்றிலை கொல் என்ன மூல காரணமாய் நின்ற முதல்வன் மேற்கதையைத் தொட்டான் வெஞ்சினாவுணன் சொற்ற தன்மையும் விடுத்த தண்டும் செஞ்சுடர் மேனிவள்ளல் சிந்தையின் மதித்து நோக்கி கஞ்சமதனையவோர் கைக்காமறு குலிசம் தன்னை வஞ்சகன் உயிருண்டு ஒல்லை வருகென விடுத்தான் மன்னோ விடுத்திடு குலிசம் ஏகி விரைந்ததிர் தண்டம் தன்னை பொடித்தது போலும் என்ன பூழி செய்து அடுக்கல் செல்லும் இடித்தொகை என்ன மார்பெய்தியே அவுணனாவி குடித்தது புறத்துச் சென்னீர் கொப்பளித்து ஏகிற்றென்றே தூண்டாவிடு குலிசம் துண்ணென்ற கல்மார்பம் கீண்டு ஆவி கொண்டு கிழித்து வெறின் சென்றிடலும் வீண்டான் பதை பதைத்தான் குருதிநீரலைப்பண்டான் கிடந்தான் மடங்கள் முகவையோனே அங்கு அப்பொழுதில் அடல் குலிசம் வான் போகை புனலாழ்ந்து காமறு பூந்தாதாடி சங்கத்தவர்க்குள் தலையாம் தமிழ்ப் புலவன் செங்கைக்குள் வந்து சிறப்புற்றியிருந்து உள்ளதால் பார்த்தாரின் நீர்மை தனை பங்கையத் தன்னாதி விண்ணோர் ஆத்தார் முறுவலித்தார் ஆடினார் பாடி மலர் தூர்த்தார் மகிழ்ந்தார் தொழுதார் எங்கோன் புடையில் போர்த்தார் வணக்கம் புரிந்தார் புகழ்ந்திட்டார் என் நாயகனபிமையோர்களெல்லோர்க்கும் தன்னார் அருள் செய்து சாரத வெள்ளத்தின் ஓடும் மின்னாற்புகரையில் வேல் வீரரோடு மீண்டனால் பொன்னாடு எனவே புனைந்த பொலன் பாசறையில் பாசரையின் கண்ணேகிப் பாரிடத்தோர் சூழ்போத வாசவனும் நான்முகனும் மற்றோரும் பாங்காக கேசரிகள் தாங்கும் கிளர் செம்பொற்பீடிகை மேல் ஈசன் எனவே இனிதருள் செய்துவுற்றனே பெ நெடுவேலோன்வியன் பாசரை ஏறுப்பற்று அவனுடு ஆடிமடங்கள் முகத்தவுணன் செற்று கொடி உண்ணச் செருநிலத்தின் மாய்ந்ததனை ஒற்றத்தெறிகுற்றே மகேந்திரத்தில் ஓடினராள் ஆடல் இளையோன் அவன் வீழ்ந்தது நோக்கி வீடினோ மான்றனனோ என்றைய மேல் கொண்டு நீடு நின்றோன் பதங்கள் முடி சூடி அவளித்துத் இதனைச் சொல்லினராள் குன்றம் பிளந்த குமரேசன் வச்சிரத்தால் உன் ரம்பியாவி ஒழிந்தான் அவன் மிசையப் கணத்தோர் பொறுப்புற்றார் எல்லோரும் சென்று உய்ந்தனர் இது திண்ணமெனச் செப்பினரே வேயுற்றவர் சொல்வினவி உரோமங்களெல்லாம் தீயப்பொரிதுரப்ப செங்கண் புனல் பெருக வாயில் புகை செல்ல வாடிப் பதை பதைத்து நோயுற்று வெங்கனலை நுங்கினர் போல் வீழ்ந்தனே பண்ணச் சிகரம்பழுவுற்று கீழ்த்தலத்தில் கண்ணில் பொழிந்த கடலின் இடை வீழ்ந்தனால் உண்ணுற்ற காஞ்சி உமையவள் கோட்டத்தினின்றும் தன்னுற்ற நேமித்தடத்திடையே வீழ்பவர் போ மங்குல் என வீழ்ந்து மறிந்து நிலமிசையே அங்கை புடைத்திட்டு அலமந்து தொல்வலியும் தூங்க விரலும் நலனும் தொலைவெய்தப் பொங்கு துயர்கடலின் மூழ்கிப் புலம்பு உருவான் என்னையோ என்ற நிழவலோ தாரகர்க்கு முன்னையோ சிங்கமுகத்தவோ தானவர்கள் அன்னையோ என அருள் புரியுமான் தகையோ உன்னையோ தூதர் என்று ஓதியதே அன்று மகவான் முதலாம் அமரர் தமை வென்று தமியேற்கு விஷயம் தனையளித்தாய் இன்று சமரில் இளம் பாலகன் ஒருவன் உன்னுயிரைக் கூற்றுவனும் கொண்டானூண்டு போரென்னின் உளம் களிக்கும் முன்னுயிரைக் கொண்டு போனான் இன்று கூற்றன் எனவே கேட்கில் தன் துழாய் மாலும் சதுர்முகனும் இந்திரனும் பண்டுபோல் தத்தம் பதியாழப் போகாரோ பொன்னை நிலம் தன்னை புதல்வர்களை மங்கையரை பின்னை உளப்பொருளை எல்லாம் பெறல் ஆகும் என்னை உடைய இளையோனே இப்பிறப்பில் உன்னை இனிப் பெறுவது உண்டோரையாயே அண்டார் தமக்கு ஓரரியே அறிமுகனே விண்டா நடைந்தாய் எனவே விளம்புகின்றார் தண்டார் அகலத்துத்தாரகனை மக்களுடன் கண்டாயோ யான் இங்கு ஒரு துயரம் காணாதாய் உண்டிக் கடனும் ஒரு வயிற்றோசை கடனும் எண்டிக்கும் போற்றியிட இன்று கழித்தேகினை நீ அண்டத்தவரை அலைத்து வரும் உன் திரளைக் கண்டுற்றிடவே கடனற்றேன் தீயேனே உற்ற நீ என்னுயிர் நீ உணர்ச்சியும் நீ சுற்றமும் நீ தாதையும் நீ என் தோன்றலும் நீ நற்றவமும் நீ என்று நான் நினைந்தேன் நீயதனை சற்றும் நினையாமல் தனித்திருக்க கற்றாயோ ஒற்றைக்கு அயல் இருந்த புட்கை முகம் துஞ்சிய பின் ஒற்றை புயம் போய் உளம் தளர்ந்து வைகினன் யான் இற்றைப் பகல் நீ இறந்தாய்முகனே மற்ற புயமும் இழந்தேன் வரியேனே என்ன தனது அண்டம் எங்கும் செவிடுபடத் தன்னத்தனியோனரற்று ஒலிதாங்கேளா நன்னத்தவனும் நளினத்தில் உதித்த அன்னத்தவனும் மகத்தவனும் ஆர்த்தனரே இத்தன்மை மன்னனிறங்கித் தெளிந்தெழுந்தே உத்துங்கமிக்க ஒரு தன் தவிசியேறி நித்தன் குமரனுடன் நேர்போய் சமர் இயற்ற சித்தம் தனிலே நினைந்து சீனம் செய்தனே